முதல் சுலோகம் அறுபதா சொல்கிறது நமஸ்திரீ சங்கரானந்த நமஸ்திரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராச கிராக்கிராசைகர்மணே அருதா சுலம் சொல்லுங்க கூட தர்ம மேகம் இமம் சமாதித்த வர்ஷத்தேசயோ தர்ம அமிர்தாராசகிரசகம் பஞ்சதி முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் அறுபது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம் நாம் இதில் ஆரம்பத்தில் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வருபங்கிறத நிறுவனம் பண்ணி பிறகு அதற்கு தடையாக அஞ்ஞானம் இருக்கிறது என்று சொல்லி அந்த அஞ்ஞானத்தை விளக்குவதற்காக சிருஷ்டி தத்துவத்தை ஆரம்பித்தார் சிருஷ்டி தத்துவம் முடிந்த பிறகு நான் ஆத்மஸ்வரூபம் என்பதை விளக்குவதற்காக பஞ்சகோஷ விவேகம் செய்தார் மூன்று அவஸ்தையை எடுத்துக்கொண்டு பஞ்சகோஷ பஞ்சகோஷ விவேகத்தின் மூலமாக ஆத்மா வேறு இந்த ஐந்து கோஷங்கள் வேறு மூன்று சரீரங்கள் வேறு என்று பிரித்து சொன்னார் அதே விஷயத்தை தத்துவமசி என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீயும் பிரம்மனும் ஒன்று அப்படிங்கிறது பாகத்தியாக லட்சணையில் சொன்னார் நீயும் கடவுளும் ஒன்று நீ வேறு ஆத்மா வேறு உலகம் வேறு கடவுள் வேறு ஆனால் நீயும் கடவுளும் ஒன்று அது சாஸ்திர ரீதியாகவும் சொன்னார் யுக்திபூர்வமானு சொன்னார் இது சிரவணம்னு பேர் பிறகு சந்தேகம் வந்தது மனநம் நாம் எவ்வளவுதே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் கூட வேற ஒருத்தவங்க வந்து குழப்பி விட்டுருவாங்க வேறு மதத்தில் கடவுள் எப்படி அது ஒன்றுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு குழப்பம் வரும் இல்லை இந்த கடவுள் உயர்ந்தவர் அந்த கடவுள் உயர்ந்து பல வாதங்கள் மதங்கள் இருக்குது இந்து மதத்துக்குள்ளே நிறைய வாதங்கள் இருக்குது மற்ற மதவாதிகள் எங்கள் கடவுளே பெருசு அப்படிலாம் இருக்குது இந்த சந்தேகத்தையெல்லாம் நீக்குவதற்கு பெயர் மனனம் இந்த வேதாந்தம் புரிஞ்சுட்டால் இந்த டாப்பிக்கே வராதுக்கு நல்லா புரிஞ்சாச்சுன்னா ஏன் கடவுள் பெருசு ஓன் கடவுள் பெருசு இது எந்த பிரச்சனையும் வராது எல்லாத்தையும் ஒத்துக்கிருவோம் எல்லா கடவுளையும் ஏற்றுக்குருவோம் ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரமான பிரம்மண்ட சத்தியம் அதுதான் ஆதாரம் அது எந்த கடவுளாக இருக்கட்டும் நம்ம மதமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அதில் இவங்களுக்கு ஆள் மனசில் வேற்றுமையெல்லாம் இருக்காது அதுக்கு பேர் மனநம் பிறகு என்ன தான் படித்தாலும் கூட சந்தேகம் போனாலும் கூட விபரீத பாவனை போகாது ஜென்மாந்திர வாசனைகள் நம்மளில் உட்காந்துருக்கும் அந்த வாசனைகள் போகாததற்காக நிதித்தியாசனம்ங்கிற தியானத்தை சொன்னார் நிதித்தியாசனங்கிறது ரெண்டு வகை இருக்குது ஒன்று காமனாக ஒரு நிதித்தியாசனங்கிறது இந்த விஷயத்தை நம்ம வேலை செய்கிற போதோ போகும் பொழுதோ சிந்திக்கிறது இன்னொன்று உட்காந்து ஸ்பெஷலாக தியானம் பண்ணுறது இந்த தியானத்தை எப்படி ஜபம் பண்ணுறோமோ ஓம் நம ஓம் நமோ நாராயணன் ஜபம் பண்ணுறோமோ அதே மாதிரி உட்காந்து தியானம் பண்ணுறது நிதித்தியாசனம் அந்த நிதித்தியாசனத்தை பற்றி விளக்குனார் அதை சமாதி நிலை வரைக்கும் கொண்டு போய் விளக்குனார் விளக்கிட்டு பிறகு அந்த நிதித்தியாசனம்ங்கிறது நல்ல முதிர்ந்த நிலை அந்த தியானம் முதிர்ந்த நிலைக்கு போகும்பொழுது சமாதி வரைக்கும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் நம்மளுக்கு பலன் கிடச்சா போதும் அவ்வளோதான் அது நம்ம தியானத்தை பண்ணணும் அப்படிங்கிற சொன்னார் பிறகு இந்த நிதித்தியாசத்தின் பலன்னு சொல்லி போன கிளாஸில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் ஞான நிஷ்டை அதனுடைய பலன் ஞானம் நிஷ்டையாகும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது பிறகு அனைத்து கர்மங்களும் நாசமாகும் அப்படிங்கிற கருத்து சொன்னார் ஐம்பத்தி போன கிளாஸில் பார்த்தா அதை முக்கியமான பலன் என்னான்னா சாக்ஷாத் பலன் நாம் பெற்ற அறிவில் நிலையாக நின்றுவிடுவோம் அசைக்க முடியாது இது ஒரு பலன் இது மோட்ச பலன் அந்த அசைக்காமல் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம ஆனந்தமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அதுக்கு பேர் ஜீவன் முக்தின்னு பேர் ரெண்டாவது ஒரு பலன் சொன்னார் கோடிக்கணக்கான கர்மங்கள் அனைத்தும் நாசமடைந்துவிடும் நம்ம எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் பாப புண்ணியமெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் பாபமும் நாசமாயிடும் புண்ணியமும் நாசமாயிரும் புண்ணியம் நாம் நாசமாக மீண்டும் பிறப்போம் புண்ணியமும் அழிஞ்சால்தான் பிறக்க மாட்டோம் பாவம் மட்டும் அழிகிறது இல்லை முதல்ல பாவம் குறைஞ்சு புண்ணியம் வந்தவுடன் அந்த விஷயத்துக்குள்ளே வருவான் வந்து பிறகு ஞானம் அடைஞ்சாச்சுன்னா புண்ணிய கர்மாவும் அழிந்துவிடும் அதனால் என்ன பலன் கிடைக்குது மீண்டும் பிறக்க மாட்டான் இந்த ஞான நிஷ்டையாகிறதுனால ஜீவன் முக்தி இங்கேயே ஞானத்தை அடைஞ்சிறதுனால இங்கேயே ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பான் கர்மம் நாசம் ஆவதனால என்ன பலன் கிடைக்குது அடுத்த பிறவி என்பது அவனுக்கு இல்லவே இல்லை அதனால் பரவாமல் இருக்கான் இதை நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் அதான் வருத்த விதை போல ஆகிவிடும் அப்படிங்கிறார் இந்த உலகில் வாழும் பொழுதே அவனுக்கு எல்லாம் வருத்த விதம் மாதிரி வருத்த விதம் மீண்டும் முளைக்காதுல்ல வறுக்கிறது வரைக்கும் கடலை பருப்பே பார்த்தா வறுக்காத மாதிரி இருக்குது வறுக்காதப்பட்டால் முளைச்சிடும் வருத்தப்பட்டால் முளைக்காது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பிறகு இந்த கர்மம் எப்படி ரீசு நாசமாகிறது அப்படிங்கிறதுக்கு தர்க்கரீதியாகவும் பார்த்தோம் சாஸ்திர ரீதியாகவும் பார்த்தோம் சாஸ்திரம் சொல்லுது கோடிக்கான இப்போ உள்ள கர்ம நாசமாகறதுங்கிறது நம்மளுக்கு கர்ம வேணால் வருது நம்ம மனசு பாதிக்காமல் இருக்கு நம்மளுக்கு அண்மையாக தெரியுது எங்கேயோ சேர்த்து வச்ச கர்மமெல்லாம் எப்படி நாசம் ஆகுதுன்னு சொன்னால் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நம்மளுக்கு தெரியாது அது மீண்டும் பிறக்கிறது இல்லை ஏன்னா எல்லா கர்மமும் நாசமாகி விடுகிறது காரணம் என்னன்னா தர்க்கரீதியாக பார்த்தம்னு சொன்னால் ஒரு செயல் செஞ்சால் நான் என்ற எண்ணத்தோடு செய்யும் பொழுது தான் அதில் இருக்க பாவ புண்ணியம் நம்மளை சேரும் இந்த உடம்பு செய்து மனசு செய்துங்கிற புத்தியோடு செஞ்சால் அதனுடைய பலன் அந்த மனசுக்கும் புத்திக்கும் வரும் அது திருப்பி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த அகங்காரம் இந்த ஞானிக்கு என்னென்ன நான் பிரம்மஸ்வரூபம் ஆனந்த நான் இந்த உடல் அல்ல மனநல்ல மனமல்லங்கிறது போயிடுது அந்த அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது அதனால் என்னென்னா இந்த அகங்காரம் போவதனால அகங்காரத்தை சார்ந்திருக்கக்கூடிய கர்மமும் போய்விடுகிறது இதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன பண்ணவட்டம் ஒரு பைத்தியக்காரனுக்கு நான்கிற உணர்வு கிடையாது நான் இந்த காரியத்தை செய்கிறேங்கிற உணர்வு கிடையாது அதனால் அவன் ஏதாவது தப்பு பண்ணான்னு அவனுக்கு கோட்டு தண்டனை கொடுக்காது பார்த்துருக்கோமா இல்லையா அவன் கொலையே பண்ணா தண்டனை கிடையாது சின்ன குழந்தைக்கு அந்த அகங்காரம் இல்லை நான் இந்த உடலில் அந்த செய்கிறேங்கிறது நடு ரோட்டில் நிற்கும் ஃபஸ்ட்டு டிராஃபிக்கில் வந்து நின்றுச்சின்னா எல்லோரும் அதை குழந்தைய காப்பாற்றி தூய் கொண்டு போய் விடுவாங்க ஒரு பெரியாள்னா திட்டு குமிஞ்சிடும் அவனுக்கு என்னென்ன திட்டணும் அவ்வளோன்னு திட்டிடுவாங்க ஏன்னா அந்த அகங்காரம் இல்லைன்னா அந்த பாப புண்ணியம் சேராது அதனால் அனைத்து கர்மமும் நாசமாகி விடுகிறது காரணம் இது இது தர்க்கமாக பார்த்தா தெரியும் சாஸ்திரமும் சொல்லியிருக்கு வேதாந்தத்தில் சொல்லியிருக்கு அவனுடைய எல்லா பாபங்களும் அழிந்து விடும் அது நம்ம நேரில் பார்க்க முடியாது அது ஒரு போன கிளாஸில் பார்த்தோம் பிறகு அடுத்த அறுபதாவதுலோகத்தில் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் இந்த நிதித்தியாசன தியானம் இந்த சமாதி வரைக்கும் போகிற தியானத்தினுடைய பெருமையை சொன்னார் அமிர்த மேகம் அப்படின்னார் அதற்கு மரணமற்ற நிலையை அடைகிறான் இதுவும் அதே தான் ஒரு வேறு விதத்தில் சொல்கிறார் அவ்வளோதான் வித்தியாசம் அதாவது அதுக்கு பேர் அமிர்தம் அப்படின்னார் அமிர்தம்னா பேர் ஆனந்தம்னு சொல்லுவான் அமிர்தத்தைனா பேரானந்த மரணமற்ற நிலைக்கும் பேர் அமிர்தம் இருக்குது இந்த மேகத்தில் எவ்வளவோ துளிகள் இருக்குது மேகம் எவ்வளவோ இருக்குது எல்லா மலையும் பொழியறதில்லை அந்த பக்குவம் வந்தவனை சில மேகங்கள் அப்படியே மழையாக பொழியும் ஆயிரக்கணக்கான துளிகளை பொழியும் இந்த நிதித்தியாசங்கிற சாதனையை பண்ணி சமாதிங்கிற சாதனையை பண்ணி அந்த பக்குவம் அடைஞ்சாச்சுன்னா அந்த அமிர்த மேகம் பொழியுமா அப்போ ஒரு பேரானந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறார் பிறகு மரணமற்ற நிலையை அடைகிறான் அமிர்தங்கிறது மரணமற்ற நிலையும் சொல்லுவோம் அந்த இரண்டு நிலையையும் அவன் அடைகிறான் அப்படிங்கிறது போன கிளாஸில் பார்த்தோம் இது அறுபதாவது ஸ்லோகத்தினுடைய பலன் அமிர்த மேகம் பிறவா நிலை ஐம்பத்தி ஒம்போதுலையும் நிதி நிதித்தியாசன்படி பலனை சொன்னார் அறுபதுலையும் அதே பலன் தான் அந்த மரணமற்ற நிலையை அடைகிறான்கிறதே சொல்கிறார் இதுக்கு ஒரு பேர் என்ன சொல்கிறார் அமிர்தமலைங்கிறார் அதை புகழ்கிறார் அமிர்தமலையை பொழிகிறது அறுபதாவது ஸ்லோகம் இனி அறுபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் படிக்கணும் பார்க்கலாம் அறுபத்தி அமுனா வாசனா ஜாலே நிசேஷம் பிரபிலாபித்தேம் சமூலோன் மூலிதே புண்ணியம் பாபா கே கர்மசம் இங்கேயும் அதனுடைய பலன் தான் நிதித்யாசனுடைய பலனை சொல்றார் த்தி ஒம்போதுல எல்லா கர்மமும் நாசம் அடையுதுன்னு சொன்னார் பிறகு ஞான நிஷ்டையாகுதுன்னு சொன்னார் ஞான நிஷ்டையாகிறதுனால அவன் இங்கேயே ஆனந்தமாக இருப்பான் ஜீவன் முக்தி கர்ம நாசமாகிறதுனால அவன் பிறவா நிலையை அடைகிறான்னு பார்த்த இங்கே என்ன சொல்கிறாருன்னா அறுபத்தி ஒன்று இல்லை அறுபதுலேயும் சொன்னார் பிறவா நிலையை அடைவான் அமிர்தம்னார் பிறகு அமிர்த மேகம்னு அதை புகழ்ந்தார் அறுபத்தி ஒன்று இங்கே விபரீத பாவனை நீங்குதல் அங்கே ஞான நிஷ்டைனார் இங்கே அதாவது வேறு வார்த்தையில் விபரீத பாவனை நீங்குதல் பிறகு இந்த கர்மம் அங்கே அழியுதுன்னு சொன்னார் எல்லா கர்மம் இங்கே கர்மம் வேரோடு அழிகிறதுங்கிறார் சஞ்சீத கர்மம் அதாவது பிரளயகாலம் முதல் கொண்டு எத்தனையோ கல்பங்களில் சேர்த்த கர்மங்கள் கூட சேர்த்து ஸ்டாக்காக இருக்குமா அதெல்லாம் எப்படி அழியுது வேரோட சும்மா அழிகிறது இல்லை திருப்பி முளைக்க முடியாத அளவுக்கு வேரோடு அழிகிறது இந்த ஞானத்தினுடைய நிஷ்டை நாள் அப்படிங்கிறார் முதல்ல விபரீத பாவனை இந்த விபரீத பாவனைங்கிறது பல ஜென்மங்கிற வாசனையில் வந்தது நாம் இந்த ஒரு ஜென்மம் இல்லை உள்ளாகி பூடாகி புழுவாகின்னு படிக்கிறார் எல்லா ஜென்மமும் பிறந்திருக்கோம் எல்லா ஜென்மத்திலையும் இந்த உடலு தான் நானுங்கிற தான் பிறந்திருக்கோம் அதெல்லாம் அப்படியே நிச்சிக்கிட்டு அந்த வாசனைங்கிறத வளைன்னு சொல்கிறார் அது ஒரு வலை மாதிரி அதில் சிக்கூண்டு இருக்கமா நாம் எல்லாம் அந்த வலையிலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது குருவின் மூலமாக அப்படிங்கிறார் மீனவன் விரித்த வலையில் மீன்கள் சிக்கிறது வேடன் விரித்த வலையில் பறவைகள் சிக்கிறது இதெல்லாம் வெளியே வரவோட சிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அப்படி சிக்கிருக்க நம்மளை வெளியே வர வைக்கிது இது அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணன் பரமம்சரோட இடத்துல சொல்வார் ஒருத்தன் வேடன் வந்து மீன் வலையை விடிக்கிறான் ஒருத்த மீனவன் சில மீன் வந்து அந்த வளைக்குள்ளே போகாது தப்பிச்சு உள்ளே விளையாமல் போயிடுமா அவங்கெல்லாம் அந்த பிறந்துக்கும் பொழுதே திருங்கியான சம்பந்தர் மாதிரி அந்த பந்தத்துக்குள்ளே சிக்காமல் போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க சில மீன் என்ன பண்ணோம் உள்ள வளைக்கிறான்னு தெரிஞ்சுட்டு தவறுன்னு தவி ஓடிடுமா அவங்க வந்து சி வந்துட்டு அதை பார்த்து விளைய சில பேர் என்ன சிக்கிடுவான் ஆனால் சிக்கிட்டம் தெரிஞ்சுக்கிட்டு வழியே போக முயற்சி போடுவோம் அவளை முமுட்சு மாதிரி வச்சுக்கோங்களேன் எப்போயாவது கேப் கிடச்சா டக்குன்னு தவி வெளியே போயிடும் இன்னொருத்தன் வலையில் சிச்சிக்கிட்டே இருப்பான் அந்த மீன் வந்து நம்ம முளைக்கில் இருக்கணும் தெரியாமல் அந்த இருக்கும் வழக்கில் இருக்கங்கிறே தெரியாது வெளியே வந்த பிறதே தெரியும் ராமகிருஷ்ணர் உடத்துல சொல்வேன் இப்படி இந்த வாசனை என்ற வலையில் நாம் எல்லாம் சிக்குண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறார் சம்சார வலையில் இதிலிருந்து விடுவிக்கிறது இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனைங்கிறார் அதாவது இந்த வாசனையில் விடுவிக்கிறது ஒன்று இந்த உடல் நான் மனம் நான்கிற வாசனை ஒன்று இப்பயே நிறைய குணங்கள்லாம் நம்மளுக்கு இந்த ஞானத்துக்கு முன்னாடி சில விபரீதமான குணங்கள்லாம் இருந்திருக்கும் கெட்ட குணங்கள்லாம் இருந்திருக்கும் அது என்னதான் வந்தாலும் கூட அது அப்படியே போய்கிட்டு இருக்கேன் கெட்ட குணம் போயிடும் நல்ல குணங்கள் கூட நல்ல ஆசைகள் கூட கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதில் இருந்து விடுபட முடியாமல் தவிப்போம் இந்த உட்காந்து தியானம் பண்ணி இந்த நிதித்தியாசங்கிற சாதனை பண்ணியாச்சுன்னா அந்த வாசனையிலிருந்து நம்மளை விடுபட்டுரும் இது வந்து விபரீத பாவனை நீங்குதல்ங்கிற பலன் கிடைக்கும் இதனால் இங்கேயே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அடுத்தது சஞ்சித கர்ம நாசம் அதாவது அனைத்து கர்மங்களும் வேரோடு அழிகிறது அப்படிங்கிறார் அதாவது ஒரு ஜென்மம் இல்லை இப்போ இந்த கல்பம்ங்கிறது ஆயிரம் கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு நாள்னு சொல்கிறோம் பிரளயம் வந்துடுதுங்கிறாங்க நாம் எத்தனை பிரளய காலத்தில் இருந்தால் நம்மளுக்கே தெரியாது இருந்திருக்கான்னா எப்போ ஆரம்பித்தே தெரியாது இன்றைக்கி இருக்க பிரம்மா ரெண்டாவது பிரம்மான முதல் பிரம்மாவில் வந்து நம்மளிருந்திருப்போம் அவர் தூங்கும்போது நம்மளுடைய கர்ம வினையும் தூங்கிக்கிட்டு இருக்கோம் கல்ப வருஷம் கூட நம்ம நம்ம செஞ்ச பாப புண்ணியம் வந்து பாபமும் புண்ணியமும் சேர்ந்து ஆயிரம் கல்ப வருஷம் அவர் தூங்குறாருன்னா நம்மளும் ஆயிரம் கல்ப வருஷம் தூங்கிருப்போம் எத்தனை ஆயிரம் கல்ப வருஷம்தும் தெரியாது ஆனால் அழியாது திருப்பி வந்துடும் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழுக்கைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் என்ன பண்ணுவாங்க இந்த நெல் சில விதைகள்லாம் எடுத்து கட்டி அதில் போட்டு வச்சுருவாங்க ஒரு வருஷம் வரைக்கும் அது அப்படியா இருக்கும் ஒரு வருஷம் கழித்து எடுத்து போட்டால் அந்த ஒரு வருஷம் தூக்க நிலையில் இருக்குது உள்ளே அந்த உயிர் தத்துவம் இருக்குது வேலை செய்யாது வெளியே எடுத்து போட்டோம்னா என்ன பண்ணால் நல்ல நிலத்தில் வந்தால் நல்லா முளைக்கும் மோசமான நிலத்து தான் மோசம் நல்லா வராது செழிப்பாக வராது புண்ணிய பாவத்தை பொறுத்து அது முளைக்கிறது இருக்குது அது மாதிரி இந்த கர்ம வினைகள் ஆயிரம் கல்ப வருஷங்கள் இப்போ பிரளய காலத்தில் இந்த சிருஷ்டியாக அழிஞ்சு போகுது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அத்தனையும் அழிஞ்சு போகுது நாமளும் அழிஞ்சிருப்போம்னா கர்ம வேணும் என்ன பண்ணுவார் இந்த விதையை வச்சுருக்க மாதிரி ஸ்டாக் வச்சுருப்பாராம் பிரம்மா வச்சிருந்து அவர் என்ன பண்ணுவார் திருப்பி படைக்கும் பொழுது இந்த நம்ம செஞ்ச பாவபுண்ணியத்தம் படைப்பாரம் அப்படிப்பட்ட அத்தனை கர்மை வினைகளும் வேரோடு அழியுங்கிறார் கொஞ்சம் இல்லை வேரோடு அழியும் அப்படிங்கிறார் இந்த கோரப்புல் பார்த்துருக்கீங்களா கோரப்புல் ஒன்று இருக்குது தேனியில் இருக்கிற பொழுது இந்த சாமி வந்து புல்லு போட சொன்னார் நாங்கள் என்ன பண்ணோம் இது எதுக்கு ஒருத்தர் கட்ட ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னார் இவ்வளோ அதுக்கு அந்த போடுறதுக்கு என்ன இவ்வளோ காஸ்ட்லியாக சொல்கிறாருட்டு நாங்களே வாங்கிட்டு வந்து நட்டி வச்சோம் நல்லா களை எடுத்து நட்டினோம் ஆனால் என்னாச்சு அந்த புல் இடையில இடையில இதை கிராஷ் அதாவது ஷேடோ கிராஷ்ருக்கு பிறந்த வெயில்ல வளர நீட்டாக இல்லாமல் கூட கோரப்பு பரிசு பரிசாக என்ன இவ்வளோ களை எடுத்தால் வரலேன்ட்டு நம்மளுக்கு தெரியலை அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டோம் அந்த காடனரை கூப்பிட்டோன்னு அவர் என்ன இவ்வளோ ஆழம் தோணினார் ஒன்றும் அவ்வளோ ஆழத்துக்கு கீழே அந்த கிழங்கு இருக்குது இதை எடுக்கலைன்னா நீங்கள் என்ன போட்டாலும் திருப்பி வரும்னார் அந்த கூர கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுக்கல என்ன எவ்வளோ அப்போ இவ்வளோ ஆழத்துக்கு அந்த புல் இருக்கு நாங்கள் இவ்வளோலாம் தோண்டி வெட்டிட்டோம் ஆனால் வருந்தது ஆனால் அந்த கிழங்கு எடுத்த பிறகு ஒரு இன்னைக்கு கூட போய் பார்க்கலாங்க ஒரு புல் இது வரைக்கும் வந்ததில்லை அந்த கோரை புல் வந்ததே கிடையாது அழகாக இருக்கும் அந்த கார்டன் அதை எடுக்காமல் போட்டால் அந்த புல் இதெல்லாம் மீறி வந்துடும் அது மாதிரி அந்த கீழ் அடியோடு அழிக்கப்படுகிறதுங்கிற அத்தனை சஞ்சீத கர்ம வினைகளும் வேரோடு அழிக்கிறதுங்கிறார் சீமக்கருவில் முள்ளு பார்த்துருக்கீங்களா என்ன வெட்டுங்க அதை ஆழமாக தோண்டி இவ்வளோ வேர் கூட இருக்கக்கூடாது சின்ன வேர் இருந்தால் கூட அந்த முல்லை அந்த மரம் முளைச்சிக்கிட்டுதே இருக்கும் அப்படி ஆழமாக வேரோடு அழிக்கப்படுகிறது இந்த ஞானத்தால் அப்படிங்கிறார் புண்ணியமும் போகும் பாபமும் போயிடும் புண்ணியம் பாவம் மட்டும் போகிறது இல்லை புண்ணியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திருப்பி என்ன பண்ணுவான் பிறகு பிறந்துடணும் இல்லாடி ஒரு கத்துக்கு போகணும் ரெண்டு கர்ம வினைகளும் அழியுதுங்கிறார் இந்த வாழை மரம்லாம் நம்ம நட்டுவோம் பார்த்துருக்கீங்களா விசேஷ காலங்களில் எனக்கு அதில் ஒரு சார் எதுக்கு கொலை போட்ட மரத்தை நட்டுறாங்க இந்த வாழை கொலைய போட்டதை நட்டுவாங்க நீங்கள் வாழை மரத்தை கொலை போடாத வரைக்கும் எத்தனை வெட்டு வெட்டுங்க என்ன பண்ணும் வாழை மரம் கொலையே போடலை ஒரு மரம் இருக்குது வெட்டி விட்டுங்க அடுத்த நாள் தழுத்துறோம் சரி இவ்வளோ தரம் வந்துடுச்சு திருப்பி வெட்டுங்க திருப்பி தழுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நீங்கள் தடவை வெட்டுனாலும் அந்த குலம் போடுறது வரைக்கும் தடுத்துக்கிட்டுதான் இருக்கும் குளம் போட்டாச்சுன்னா மோட்சம் அடைஞ்சிருச்சு அந்த மரம் அதுக்கு பிற வெட்டினா கலையுமா கலையாது எல்லா விசேஷங்களையும் கட்டுறோம் எனக்கு கூட இப்படி இதுக்காக கூட இருக்குமோன்னு ஒரு தோணுது நீ என்ன இருந்தாலும் என்னாமனு எல்லா சுகத்தையும் நல்லது தான் கட்டுவோம் மாலை எல்லா சுகத்தையும் அனுபவி இந்த மோக்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கன்னு புத்தியை புகட்டுறது கட்டுறாங்களான்னு குலம் போட்டதையும் கட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அது மோட்சம் அடைஞ்ச மரம் நீ மோட்சத்துக்கு முயற்சி பண்ண எல்லா விஷயத்தில் இருந்தாலும் கூட அப்படி அது மீண்டும் உழைக்காதவாறு இந்த அனைத்து கர்மங்களும் பிரளயகாலத்தில் ஒடுங்கிய கர்மங்கள் முதல் கொண்டு இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையால் அழிந்து விடுகிறது அப்படிங்கிறார் இதுதான் இந்த அறுபத்தி ஒன்றாவது இதுவும் நிதித்தியாசனத்தின் பலன்தான் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் அமுனா வாசனா ஜாலே சுலோகம் அறுபத்தொன்று அமுனான இதனால் இந்த சமாதி என்ற நிதித்தியாசனத்தின் மூலமாக ஏன்னா நம்ம நிதித்தியாசனத்தை சமாதி வரைக்கும் போகிறது சொல்லியிருக்கோம் அதனால் அது சமாதியின் மூலமாக எடுத்துக்கிறலாம் அல்லது நிதித்தியாசனத்தின் மூலமாக வாசனா ஜாலே ஜாலேன்ன வலை வாசனை என்ற வலையில் இந்த சமாதியின் மூலமாக வாசனை என்ற வலை நிச்சேஷம் நிச்சேஷம்னா பூரணமாக முழுவதுமாக அடியோடு அப்படின்னு வச்சிக்கரலாம் பூரணமாக பிரவிலாபிதே அடுத்த வார்த்தை பிரவில்தேன்னா நாசத்தை அடைகின்றது இந்த சமாதியின் மூலமாக வாசனை என்ற வலை வலைன்னா இந்த வாசனை சிக்குண்டு இருக்கோமா நாமெல்லாம் சம்சார சக்கரத்தில் சிக்குண்டு இருக்கோம் அந்த வலையிலிருந்து பூரணமாக நாசத்தை அடைகின்றது அப்படிங்கிறார் இந்த வாசனை என்ற வலை பிறகு அடுத்த வார்த்தை கீழ சமூலோன் மூலிதே புண்ணிய பாபாக்கியே இரண்டாவது வார்த்தை புண்ணிய பாபாக்கியே புண்ணிய பாபம் என்ற பெயரை உடைய புண்ணிய பாப ஆக்கியே பாபம் என்ற பெயரை உடைய அடுத்த வார்த்தை கர்ம சஞ்சயே கர்ம சஞ்சயன்னா சேர்த்து வைக்கப்பட்ட கர்மம் பாபபுண்ணியங்கிறது கொஞ்ச நஞ்சம் இல்லை எவ்வளவோ சேர்த்து வச்சுருக்கு சேர்த்து வைக்கப்பட்ட கர்மம் முதல் வார்த்தை சமூ சமூலோன் மூலிதே சமூல அன்மூழிதை அதை பிரித்தம்னா சமூலன்னா வேரோடு சேர்ந்து அன்மொழிதைன்னா உள்ளிருந்து நீக்கப்படுகிறது வேரோடு சேர்ந்து அடியோடு நீக்கப்படுகிறது இங்கே வாசனை நாம் பல ஜென்மாந்திரங்களில் சேர்த்து வைத்த வாசனை இந்த ஜென்மத்தில் சேர்த்து வைத்த வாசனை நீங்குகின்றது அதனால் அவன் ஜீவன் முக்தியை அடைகிறான் சஞ்சித கர்மம் முழுமையான கர்மம் அணிவதால் அவன் மீண்டும் பிறவாய் நிலையாய விதேக முக்தியை அடைகிறான் இது அறுபத்தி ஒன்றாவது இனி அறுபத்தி பார்க்கலாம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி படிக்கலாம் வாக்கியம் அப்பதிபத்தம் சத்ட்சாவோதம் அபரோட்சம் பிரசூய்த்லோகம் அறுபத்தி ரெண்டு இந்த ஸ்லோகத்தில் இங்கேயும் சமாதியினுடைய பலன் நிதித்தியாசனத்தின் பலன் வேறு ஒரு ஆங்கிளில் சொல்கிறார் பரோட்ச ஜானம் அபரோக்ஷ மா ஞானமாக மாறி மாறுகிறது விளக்கத்தை பார்ப்போம் தெளிவற்ற ஞானம் தெளிவான ஞானமாக மாறுகிறது இந்த நிதித்தியாசனம் முடிஞ்ச உடனே எப்படி ஆகுதுதான் பரோட்ச ஞானம் அபரோக்ஷானமாகிறது தெளிவில்லாத ஞானம் தெளிவான ஞானமாக மாறுகிறது பலனை கொடுக்காத ஞானம் பலனை கொடுக்கின்ற ஞானமாக மாறுகிறது சில அறிவு இருக்கும் பலன் கிடைக்காது பிறகு அந்த அறிவு பலன் கொடுக்கறது மாதிரி வேலை செய்யும் நம்ம ஏழா அத்தியாயத்தில் கூட பார்த்தோம் ஞான விஜான யோகம் ஞானம் விஜானம் ஞானம்ங்கிறது பரோட்ச ஞானம்னு சொல்வோம் விஜானம்ங்கிறது அபரோட்சஞானம்னு சொல்லுவோம் அதை விட பார்க்கலாம் விளக்கம் பார்க்கலாம் அதாவது பரோட்சம் அபரோக்ஷம் பிரத்யட்சம் ஒன்று இருக்குது இப்போ நான் கண்ணில் பார்க்குறேன் என் கண்ணில் பார்க்குறேன் காதில் கேட்குறேன் அஞ்சு இந்திரியங்கள் மூலமாக நேரடியாக எதை தெரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கு பேர் பிரத்யக்ஷம்னு பேர் இந்திரியங்களுக்கு நேர உங்களை பார்க்குறேன் என் கண்ணுக்கு நீங்கள்லாம் உட்காந்துனே சப்தம் காதில் விழுகிறது தொட்டு உணர அஞ்சு இந்திரியங்கள் மூலமாக அப்போ நேரடியாக அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அனுபவம் இதுக்கு பேர் பிரத்யக்ஷம்னு பேர் பிறகு நேரடியான அனுபவம் இல்லை எங்கேயோ இருக்குது அறிவுனால் கேட்டுக்கிறோம் ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நேரடியாக அனுபவம் இல்லை இதுக்கு பேர் பரோட்சம்னு பேர் இந்த பிரத்யட்சம் இருக்க அனுபவமாக இருக்குது பார்த்தீங்களா இதவே அபரோட்சம்னு விவகாரத்தில் சொல்லுவோம் வேதாந்தத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அது எப்படின்னு பார்ப்போம் பிரத்யட்சங்கிறது நேரடியாக அனுபவத்தில் இருக்கிறது பரோட்சம்ங்கிறது அனுபவத்தில் இல்லாதது இதுக்கு உதாரணம் சொல்லணும் இப்போ காஷி காசிக்கு நிறையா பேர் போயிட்டு வந்திருப்போம் நம்மளுக்கு நேரடியாக அனுபவமும் உண்டு அதை பற்றி அறிவும் உண்டு காசி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நம்ம அப்போய் பார்த்து அனுபவிச்சிருக்கோம் அந்த அனுபவம் உண்டு அறிவும் உண்டு சில பேர் போகவே இல்லை அவங்களுக்கு காசியை பற்றி சொல்கிறோம் அங்கே வந்து கங்கை இப்படி ஓடும் அங்கே இந்த இதெல்லாம் இப்படி இருக்கும் அதில் படித்துறைகள் இருக்கும் அங்கே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்கே கோயில் இருக்குது அன்னபூரணி கோயில் காசி விசுவனார் இருக்கார் எப்படி இருக்குல்லாம் சொல்லிக்கிட்டு இவருக்கு அதை பற்றி ஒரு அறிவு இருக்குது ஆனால் அனுபவம் இருக்கா அனுபவம் இப்போ எங்கேயோ இருக்குது கண்ணு முன்னாடி இல்லை ஆனால் அனுபவத்தில் இல்லை ஆனால் அறிவு வந்திருக்கு காசியை பற்றி கேட்ட அறிவு வந்திருக்கு இதுக்கு பேர் பரோட்ச ஞானம்னு பெரிய ஞானம்னு அறிவு எங்கேயோ இருக்குது கேட்ட அறிவு நம்மளுக்கு இருக்குது ஆனால் அனுபவமாக இல்லை அனுபவமாக இருந்தால் அதுக்கு பேர் பிரத்யட்சம் அல்லது அபரோட்சம்னு சொல்கிறது உண்டு இந்த பிரத்யக்ஷம் அபரோட்சம் வந்து காமனாக விவகாரத்தில் ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான் இந்த வெளி விஷயங்களில் வேதானந்தத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எப்படின்னா ஆத்ம விஷயம் பிரம்ம விஷயத்தில் அந்த பிரத்யக்ஷத்துக்கும் அபரோக்ஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது எப்படின்னா நான் ஆத்மா நான் ஆத்மா சொல்கிறேன் நம்ம நம்ம நான் ஆத்மான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது இது பரோட்சமான்னு கேட்டால் என்னை விட்டு வெளியே எங்கேயோ போகல நான் இருக்கிறேங்கிறது வந்து எங்கேயோ காசி மாதிரி தூரத்தில் இல்லை அப்போ பரோக்ஷம் கிடையாது அது சரி பிரத்யக்ஷமா அப்படின்னா பிரத்யக்ஷமாக இந்திரியங்களுக்கு தெரியணும் இந்திரியங்களை அனுபவிக்கிறோமா இந்திரியங்களே அனுபவிக்கலை இந்திரியங்களே அனுபவிக்கலை தூரத்துலேயும் இல்லை என்னம்மா வந்து நான் கண்ண மூடி உட்காந்துக்கிட்டு நான் ஆத்மா நான் இருக்கேங்கிற உணர்வை கண்ண மூடி நான் பார்த்துட்டேன்னு சொல்லணுமா காதலை நீங்கள் இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும் இல்லாட்டி கேட்கணும் சப்தங்கள் தொட்டு பார்க்கணும் நான் இருக்கேங்கிறது என்ன இருட்டாரில் உட்காந்துருந்தாலும் அண்ணாமூடி உட்காந்துருந்தா எனக்கு இந்திரியங்கள் தேவையே இல்லை அப்ப நான் இருக்கேன் அதனால் பரோட்சம் இல்லை அது இந்திரியங்களில் பார்க்கல பார்க்கல என்ன சொல்லணும் பரோட்சம் சொல்ல முடியாது ஏன்னா நான் இருக்கேன் இந்திரியங்களுக்கு எட்டல் என்ன சொல்லணும் இந்திரியங்களில் பார்க்கல ஆனால் தூரத்தில் இல்லை இங்கே இருக்கேன் சரியாப்போ பிரத்யக்ஷம் அபரோட்சம்னா பிரத்யட்சம் சொல்லலாம் சொன்னால் இந்திரியங்களுக்கு படாதனா பிரத்யட்சம்னு சொல்ல முடியாது கண்ணு முன்னாடி பார்த்தேன்னா பிரத்யட்சம் சொல்லலாம் கண்ணு முன்னாடினா இந்திரியங்களில் பார்த்தா இந்திரியங்களில் பார்த்தா பிரத்யக்ஷம் பார்க்கல அறிவு மட்டும் இருந்தால் பரோட்சம் இது பார்க்கவும் இல்லை தூரத்துலேயும் இல்லை ஒரு அனுபவம் இருக்குது நான் இருக்கேங்கிற அனுபவம் இருக்குது அதனால் இது பிரத்யட்சமும் இல்லை இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அபரோக்ஷம் வாங்க நான் இருக்கிறேங்கிற அனுபவம் இருக்குது ஆனால் அந்த அனுபவம் சரியாக தெரியலை நான் என்னங்கிற அனுபவம் இல்லை அறிவு சரியாக இல்லை காசியை பற்றிய அறிவு மட்டும் இருந்தால் அது பரோட்ச ஜானம் காசியை பற்றிய அனுபவமும் அறிவும் சேர்ந்தால் அது அபரோக்ஷானம் அனுபவம் அறிவும் சேரும் பொழுது இங்கே அனுபவம் இருக்குது எங்கே நான் ஆத்மாங்கிற விஷயத்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு இருக்குது ஆத்ம விஷயத்தில் தெளிவாக இல்லை இது பர பரோட்சமும் இல்லை பிரத்யோட்சமும் இல்லை தெளிவாக இல்லை அபரோக்ஷமாக இருக்குது ஆனால் தெளிவாக இல்லை தெளிவாக வரைக்கும் அதை பரோட்சம்னு சொல்கிற பழக்கம் உண்டு தெளிவாக தெரிஞ்சாத்தன் அதுக்கு பேர் அபரோட்ச ஜானம் இந்த தெளிவான ஞானம் எப்போ வருதுன்னா இந்த ஞானம் நிஷ்டையான வந்துடுமா புரியுதா உங்களுக்கு நான் இருக்கேன் அனுபவம் இருக்கு அறிவு தெளிவாக இல்லாமல் இருக்கு நான் இருக்கேங்கிற யாருக்கு இல்லாமல் இருக்கு நான் ஆத்மாங்கிற ஞானம் இருந்தாலும் கூட அது தெளிவில்லாமல் இருக்கிறது வரைக்கும் அது பரோட்ச ஞானம் சொல்லுவோம் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் ஏற்கனவே வேதாந்தத்தில் சொல்கிற உதாரணம் தான் மணிதான் பத்து பேர் ஆற்ற கடந்து போகிறோம் பத்து பேர் ஆற்ற கடந்து போகிறான் போகும்பொழுது அந்த ஆற்ற கடந்த உடனே எண்ணுறான் ஒருத்தனை காணான் சரி நீ எண்ணுறாங்கிறான் அவன் எண்றான் அவன் என்னாலும் ஒன்பது பேர் தான் இருக்கான் பத்து பத்தாவது வேலை காணான் ஒவ்வொருத்தன் எண்ணி எண்ணி பார்க்குறான் உடனே துக்கம் வந்துடுது சோகம் வந்துடுது நம்ம கூட வந்து ஆறு அடிச்சிட்டு போயிடுச்சான்ட்டு ஏன்னா எண்ணவன் என்ன பண்ணுறான் அவனை விட்டுட்டு எண்ணிடுறான் அவனை விட்டுட்டு மிச்சாவலை எண்றான் உண்மையிலேயே இந்த பத்தாவது ஆள் இவன் எண்ணம் போது பத்தாவது ஆள் இல்லையா அவனுக்கு அனுபவமாகத்தான் இருக்கான் ஏன்னா அவன் இருக்கானே அனுபவத்தை ஆனால் அவன் தான் நாங்கிற அறிவில்லை வெறும் அறிவு மட்டும் இருந்தால் பரோட்சம் அறிவும் அனுபவமும் சேர்ந்து தான் நம்ம அபரோக்ஷம் சொல்லணும் பிரத்யக்ஷம் சொல்கிறோம் ஆனால் இங்கே அனுபவம் இருக்கு ஆனால் அறிவில்லை என்ன அனுபவம் இருக்கா இல்லையா இவன் பத்தாவதாலுங்கிறது அவன் இருக்கானே அவனுக்கு நான் இருக்கேங்கிறது இருக்கத்தே செய்யுது நான் தான் பத்தாவதால் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லை பிறகு என்ன பண்ணுறாரு ஒருத்தர் வந்து குரு வந்து அந்த அறிவு வந்தவுடன் என்ன ஆகுது இந்த அனுபவமே என்ன ஆகிப்போச்சு அறிவாக மாறிடுச்சு இந்த அனுபவம் அறிவாக மாறும்பொழுது அதுக்கு பேர் அபரோக்ஷானம் சொல்லுவான் நான் இருக்கிறேங்கிற அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது அந்த ஆத்மா நான் இருக்கின்றேன் ஆனால் இருப்பவன் அழியாதவனாக இருக்கின்றேன் அழியாத ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் அழியாத பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேங்கிற அந்த அனுபவத்தை அந்த அறிவோடு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் அபரோட்ச ஞானம் இப்படி நிதித்தியாசனத்தினால் பரோட்சமாக இருக்கின்ற ஞானம் அபரோக்ஷமாக மாறுகிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அனுபவமாக இருந்துக்கிட்டு அறிவ அறிவில்லாமல் இருக்கும்னா இதே காசி உதாரணத்தை எடுத்துக்கிடலாம் எப்படி சொன்னால் அதாவது காசிக்கு போகிறோம் ட்ரெயின்லையோ கார்லையோ போய்கிட்டுருக்கோம் உண்மையில் அங்கே காசி போர்டு என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா காசிக்குள்ளே நுழையும் போது வாரணாசின்னு தான் போட்டிருக்கோம் காசிக்கு இன்னொரு பேர் என்ன பேர் வாரணாசி இவர் ஏதோ வாரணாசிங்கிற ஊருக்குள்ளே போய்கிட்டுருன்னு ஒருத்தர் இருக்கார் காசியை பார்க்குறாரு அங்கே அந்த நதியெல்லாம் வந்து வண்டி காரில் போகும்பொழுதோ இல்லட்டி பாலத்தை கடந்து போகும்போதோ பார்க்குறாரு காசியில் இருந்துக்கிட்டே காசி எங்கே இருக்குன்னு கேட்குறாரு இதுதான்ப்பா காஷி ஏன்னா அவர் பேர் பார்க்கும்போது வாரணாசின்னு போட்டிருந்துச்சு சென்னை கூட அப்படித்தான் வடக்கிறக்குள்ள மெட்ராஸ்ன்னே சொல்லுவாங்க ஒருத்தர் புதுசாக வந்தார்னு வச்சுங்க சென்னைன்னு போட பார்த்துட்டு எப்போ மெட்ராஸுக்கு போகணும்னே கேட்பார் மெட்ராஸில் இருந்துக்கிட்டே கேட்பார் அப்படி தானே இருக்கும் இப்போ தான் மாறிடுச்சு அந்த காலத்தில் மெட்ராஸ்னா தான் தெரியும் சென்னைனால் தெரியாது நார்த்தில் இன்றைக்கும் கூட சில பேருக்கு அப்படி இருக்குது அதே மாதிரி காஷினாத்தே நம்மளுக்கு தெரியாது வாரணாசினால் தெரியாது அப்போ அங்கே அனுபவமாக இருக்குது இதுதான் காஷிங்கிற அறிவில்லை நான் இருக்கேங்கிற அனுபவம் இருக்குது இதுதான் அழியாத ஆத்மாங்கிற அந்த அறிவு சரியாக வரலை வந்தாலும் கூட பலன் தராமல் இருக்கும் இந்த நிஷ்டை ஆயிடுச்சின்னு சொன்னால் இந்த நிதித்தியாசனங்கிற சாதனையை பண்ணி நிஷ்டி அந்த அனுபவம் தெளிவான அறிவாக மாறுவது பரோட்ச ஜஞானம் அபரோட்ச ஞானமாக மாறிவிடும் அப்படிங்கிறார் அந்த தடை பரோட்ச ஜஞானத்திற்கு ஒரு தடை இருக்குது அந்த தடை நீங்கிவிட்டால் அதற்கு பேர் அபரோக்ஷானம் விபரீத பாவனை போயிருச்சுன்னா விபரீத பாவனை இருக்கிறது வரைக்கும் அது பலன் தராது முழுச விபரீத பாவனை இருந்தால் ஏதோ மற்ற கொஞ்சம் தான் கொடுக்கும் அந்த விபரீத பாவனை போகிறது வரைக்கும் அது இருந்தாலும் கூட பரோட்சம் சொல்கிற பழக்கமும் உண்டு போயிருச்சுன்னா அது அபரோக்ஷானமாக மாறிவிடுகிறது இதில் இன்னொரு கருத்துருக்கு எப்படின்னா இந்த அபரோட்ச ஜானம் நிதித்யாசனத்தில் வருமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது நம்ம வேதாந்தத்தில் நாம் என்ன சொல்கிறோம் சொன்னால் அப்படி இல்லை ஒருத்தர் சிரவணத்தை முறையாக கேட்கும் பொழுதே ஒரு குருவிட்டை போய் தத்துவத்தை உட்காந்து முறையாக கேட்டு நான் ஆத்மஸ்வரூபம் நான் பிரம்மஸ்வரூபம் நான் அழியாத ஸ்வரூபம்னு புரிஞ்ச உடனே அவனுக்கு அபரோக்ஷக்கான வந்துரு தான் அப்போ ஏன் பலன் கொடுக்கலன்னா ஒரு தடை இருக்குது பிரதிபந்தம் இருக்குது இந்த நிதித்தியாசனை வந்து அபரோட்ச ஜானத்தை கொடுக்காது அபரோட்ச ஜஞானம் அப்பயே வந்துடுது அபரோக்ஷானத்துக்குள்ள ஒரு சின்ன தடை இருக்குது பிரதிபந்தம் இருக்கு அது விபரீத பாவனைங்கிற தடை இருக்குது அந்த தடையை நீக்குவது தான் இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனை சிரவணத்திலேயே அபரோக்ஷானம் நிதித்தியாசனத்தில் வர்றதுன்னு சொல்கிறது இல்லை நம்ம அபரோக்ஷானம் நாம கேட்டு புரிஞ்சாச்சுனாலே வந்தாச்சு நான் தான் பிரம்மன் நான் இருக்கின்றேனுங்கிற உணர்வும் இருக்குது நான் அழியாத ஆத்மஸ்வரூப்கிற அறிவும் தெளிவாக இருக்குது ஆனால் விபரீத பாவனை ஒரு தடையாக பிரதிபந்தம் இருக்கிறது அந்த பிரதிபந்தத்தை நீக்குவது தான் என்ற சாதனைங்கிறது நம்ம இந்த சம்பிரதாயம் வரக்கூடிய வேதாந்தத்தில் சொல்கிற பழக்கம் இருக்குது இந்த வேதாந்தத்திற்கு வருவதற்கு முன்பே ஆத்மா அனுபவமாக தான் இருந்துச்சு ஆனால் அறிவு இல்லை இந்த வேதாந்தத்துக்கே உள்ள நுழையல அப்போ நான் இருக்கேங்கிற உணவு யாருக்கா இல்லாம இருக்கா இந்த ஆத்மா எல்லா ஜீவராசிக்கும் அனுபவமாக தான் இருக்கு ஆனா அது எப்படிப்பட்டதுங்கிறது வேதாந்தத்தில் வந்து சிரவணம் பண்ணும்போது தெளிவாக தெரிஞ்சு குரு சாஸ்திரத்தின் மூலமாக சிரவணம் பண்ணுவதின் மூலமாக என்ன சொன்னா இந்த அனுபவமாயிருக்கக்கூடிய நான் தான் ஆத்மா அதுதான் பிரம்மன் அதுதான் அழியாததுங்கிற அறிவு வந்தாச்சு வந்தாலும் பிரதிபந்தம் இருக்கிறது ஏற்கனவே பார்த்தோம் முன்னாடி பிரதிபந்தத்தை பற்றியெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் ஒருத்தன் நான் சச்சிதானந்த சுரூபங்கிறது ஒருத்தனுக்கு ஏன் விளங்கியும் விளங்காமல் இருக்கிருக்கும்போது ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கு அங்கே அறியாமைங்கிற தடையே சொன்னார் இங்கே விபரீத பாவனைங்கிற தடை இந்த பத்து பேர் சேர்ந்து வேத பாராயணம் பண்ணும் தன்னுடைய மைந்தன் மட்டும் தன்னுடைய மைந்தனுடைய சப்தத்தை கேட்கணும்னு போகிறான் பத்து பேர் சேர்ந்து சொல்லும் பொழுது தாம் மகன் எப்படி சொல்லியா நம்மளை கண்டுபிடிக்க முடியல அந்த அந்த சவுண்டுக்கு தடை என்ன மிச்சம் ஒம்பது பேருடைய சத்தம் அங்கே அது தடையாக இருக்குதுன்னு பார்த்தோம் இங்கே அதே மாதிரினா பல வாசனைகள் நம்மளுக்கு இந்த பெற்ற அறிவை நம்மளுக்கு பலனை கொடுப்பதற்கு தடையாக இருக்கிறது அதை நீக்குவது தான் நிதித்தியாசனம் அப்படின்னா பிரம்மன் இருக்கிறது என்பது பரோட்ச ஜ்யானம் பிரம்மனாகவே நான் இருக்கிறேன் என்பது அபரோட்ச ஜானம் பரோட்சத்தை அபரோட்சமாக மாற்றுவது நிதித்தியாசனம் அல்ல சிரவணம்தான் ஆனால் இந்த அபரோட்ச ஜ்யானம் பலனை கொடுப்பதாக மாற்றுவது இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனை பிரதிமந்தத்தை நீக்கி இது அதை கொடுக்கிறது அப்படிங்கிறார் இந்த பத்தாவது மனிதன் விஷயத்தில் இதுக்கு உதாரணத்தையும் பார்க்கலாம் அறிவு வந்தாச்சு ஏப்பா நீ தான் இப்போ பத்தாவது கண்டு சொல்லிட்டார் குரு வர்றாரு எண்ணி காமிக்கிறார் ஒம்பது நீ பத்து சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆச்சு ஆமாம் நான்ப்பா புரிஞ்சுட்டான் ஒரு பதட்டம் இருக்குமா இப்போ இவ்வளோ நேரமும் தேடமே அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ நைட்டில் கனவு காண்டுகிட்டு இருக்கோம் கனவில் நான் காட்டுக்குள்ளே போகிறேன் காட்டுக்குள்ளே போனால் ஒரு புளியை மாட்டிக்கிட்டேன் கூட இருக்கவங்களாம் போயிட்டாங்க ஒரு புளிய என்னையே துறத்து புளி துரத்துனா உயிரை தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ஓட்டமாக ஓடுறேன் இன்னைக்கு செத்தான் நம்ம நம்மளை இன்னைக்குள்ளி ஒரு வழி பண்ணிடுறோம் இன்னைக்கு நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சுங்கிற பயத்தில் அடித்து விழுந்து ஓடி அந்த சத்தத்தில் இப்படியே பெட்டில் இருந்து பிறன் கீழே டாரின்னு விழுந்துடுறேன் விழுந்து அந்த கனவு கண்ட இதில் விழுந்து பார்த்தா முழிச்சு பார்த்தா வீட்டுக்குள்ளே படுத்துருக்கேன் வீட்டுக்குள்ளே படுத்துருக்கேன் கனவு தெரிஞ்சு போச்சு ஆனால் அந்த பதட்டம் நிற்குமா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் நீங்கள் கெட்ட கனவே காணுங்க ஏதாவது கெட்ட கனவு கண்டுருங்க அது கனவுதேன்னு தெரிஞ்சாலும் கூட ஒரு நாலு நாளைக்கு என்ன பண்ணுவான் இப்படி ஒரு கனவு வந்துடுச்சு இதவே நிலையிலேன்னுக்கிட்டு இருக்கான் கண்ணில் பார்க்கறதவே ஆனால் இப்படி கனவு வந்து அது போய் நம்மளை போட்டு கனவுன்னு தெரிஞ்ச பிறகு கூட நம்மளை போட்டு வாட்டிக்கிட்டுதே இருக்குது இருக்கா இல்லையா என்னதே படித்தாலும் இந்த உலகத்தவே பொய் நிறுவனம் பண்ணியாச்சு நல்ல வேதாந்தம் படித்தாச்சு கண்ணில் பார்க்கறதே பொய்யுங்கும்போது கனவுங்கிறதையும் போட்டு என்ன பண்ணும் இப்படி ஒரு கனவு வந்துருச்சு இதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்குமோ இது கிடைக்கும்னு பொய்யின்னு தெரிஞ்ச பிறகு கூட ஒரு என்ன பண்ணும் அந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டு அது மாதிரி இந்த சிரவணத்தில் இந்த பெற்ற ஜானம் வந்தாலும் கூட அந்த ஒரு பதட்டம் இருக்கு அந்த ஒரு பாவனை அந்த பழைய விபரீத பாவனை இருக்கும் அதை நீக்குவதற்கு இந்த நிதித்யாசனம் என்ற சாதனை நீக்கும் அப்படிங்கிறார் இது என்ன சொல்கிறார்னா இது எப்படிப்பட்ட அறிவாக மாறுதுன்னு ஒரு உதாரணம் இங்கே சொல்கிறார் உள்ளங்கை நெல்லிக்கணி போலங்கிறார் என்ன சொல்ல வரையில் நெல்லிக்கனி கையில் இருந்தா அதை போய் தேடணுமா கண் கூட அந்த அறுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம எதுக்கிறோம்னு சொல்லா உள்ளங்கை நெல்லிக்கணி போல விளங்குதுன்னு சொல்லுவோம் அந்த உதாரணத்தை இங்கேயும் சொல்கிறார் இந்த ஞானம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஆக்கிவிடும் இந்த நிதித்தியாசம் என்ற சாதனையால் அப்படிங்கிறார் இந்த விபரீத பாவனை போகாது அதுக்கு ரொம்ப கஷ்டம் காசியில் ஒருத்தர் ரெண்டாவது பண்ணியிருக்கார் ஒரு பண்டிதரு இந்த தத்துவ மஷின் நீ அதுவாக இருக்கிறா ஞான மனசில் எப்போ பார்த்தாலும் நம்ம நினைக்கிறோம் சொல்லி பையனுக்கு தத்துவ மிஷின் பேரை வச்சுட்டார் என்ன நடந்த உண்மையிலேயே காசியில் ஒருத்தருக்கு வச்சுட்டார் எப்போ பார்த்தாலும் தத்துவ மஷின் தத்துவ மிஷினுட்டு அவர் பண்டிகர் நல்லா படிச்சுருக்கார் தத்துவ மிஷின் ரூபா கூப்பிட்டாலும் எனக்கு அந்த விபரீதம் பவுனை போக மாட்டேங்குது இதுக்காக வச்சாராம் நாமளே குழந்தைகளுக்கு கடவுள் பெரியா வைக்கிறோம் எப்போ பார்த்தாலும் கடவுள் சிந்தனை இருக்கட்டும் வைக்கிறான் இங்கே பரதா பிறகு இன்னொன்று சொன்னார் அவனை திட்டும்போது கஷ்டமாக இருக்குது தத்துவம் மசின்னு சொல்லி திட்டுறதுக்கு அப்படின்னார் அவர் வீட்லேயும் சிவன் பேரி ச விஷ்ணு பேரை வச்சுட்டா பையனை திட்டம் எப்படி திட்டணும் அந்த பேரை சொல்லி திட்டணும் கடவுளை அப்படி அந்த பண்டிதர் சொன்னாரான் அதனால் அந்த விதித்தியாசனமுறதுனால இந்த அபரோக்ஷானத்தினுடைய தடை நீங்கிவிடும் அப்படிங்கிறார் அது இலையாக நிஷ்டையாக ஆகிவிடும் ஸ்லோகத்துக்கு அர்த்த பார்க்கலாம் வாக்கியம் அப்ரதிபத்தம் சத் வாக்கியம் வாக்கியம்னா மகா வாக்கியமானது நம்ம இந்த இந்த அத்தியாயத்தில் தத்துவ மகா வாக்கியத்தை எடுத்துட்டு பார்த்துருக்கோம் அது அந்த வாக்கியத்தை வச்சு விசாரம் பண்ணணும் அந்த அத்தியாயத்தில் அதெல்லாம ஞாபகப்படுத்திக்கிறணும் மகா வாக்கியமானது அப்பிரதிபத்தம் சத் தடைகளை நீக்கிய பின் மகாவாக்கியமானது தடைகளை நீக்கிய பின் பிராக் பிராக்னா இதற்கு முன்பு பரோக்ஷ அவபாஷிதே பரோக்ஷனா பரோட்சமாக அல்லது தெளிவில்லாமல் அல்லது பலனை தராமல் இருந்த அவபாஷிதே விளங்கி கொண்டிருந்த விஷயத்தில் பரோட்சமாகவோ அல்லது தெளிவில்லாமலோ பலன் தராமலோ அந்த விஷயம் நம்மளுக்கு விளங்கிக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தில் விளங்கிக் கொண்டிருந்த விஷயத்தில் கர அமலகவத் கர அமலகவத்துன்னா கரன கை உள்ளங்கை அமலகவத்துனா நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல அடுத்த வார்த்தை போதம் போதம்னா ஞானமானது அபரோக்ஷம் பிரசூயதே அபரோக்ஷம்னா அபரோக்ஷமாக அல்லது தெளிவாக அல்லது பலனை கொடுக்கும் ஞானமாக பிரசூயதே தோன்றுகின்றது அல்லது விளங்குகின்றது மகாவாக்கியமானது தடைகளை நீக்கியதற்கு பிறகு இந்த இதற்கு முன்பு இந்த அறிவு வருவதற்கு முன்பு பலனை தராமல் தெளிவில்லாமல் அல்லது பரோட்சமாக விளங்கி கொண்டிருந்த இந்த தத்துவ விஷயத்தில் உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஞானமானது அதாவது அபரோட்சமாக அல்லது தெளிவாக பலனை கொடுக்கும் ஞானமாக தோன்றுகின்றது அல்லது விளங்குகின்றது அதாவது இந்த சமாதியினால் நிதித்தியாசத்தினால் எல்லா தடைகளும் நீங்குகிறதுங்கிற கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தடைகள் நீங்குவதற்கு முன்பு அது பலன் ஞானமாக பரோட்ச ஞானமாக இருந்தது இந்த தடைகள் நீங்கிய பின்பு அது அபரோட்ச ஞானமாக பலன் தரும் ஞானமாக மாறுகிறது தெளிவில்லாத ஞானம் தெளிவான ஞானமாக மாறுகிறது எப்படி உள்ளங்கை நெல்லிக்கனி போல இது அறுபத்தி ரெண்டாவது சுதகம் படிக்கலாம் அடுத்தது பரோட்சம் பிரம்ம விஜானம் சாப்தம் தேசிக பூர்வகம் புத்தி பூர்வக் கிருதம் பாபம் கிருஷ்ணம் தகதி வக்னிவக்தே இந்த அறுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் இந்த பரோட்ச ஜ்யானம்னு சொன்ன பார்த்தீங்களா அது வந்தாலும் உனக்கு பிரயோஜனம் இருக்குன்னு சொல்றாரு அறுபத்தி நாலில் அபரோக்ஷானமும் பலனை தரும் சொல்வார் இங்கே பரோட்ச ஞானம் தெளிவில்லாத ஞானமாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு பலன் இருக்குங்கிறார் அங்கே பலனை கொடுக்காத ஞானம் பலனை தருவதாக சொன்னான் இங்கே என்ன சொல்லார்னா இதுக்கும் ஒரு பலன் இருக்குப்பா இந்த பரோட்ச ஞானம் உனக்கு ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் அதாவது இந்த ஞானமும் என்ன பண்ணுமா பாபங்களையெல்லாம் அழிச்சிருமா புண்ணியத்தை நிறையா கொடுக்குமா ஏன்னு சொன்னால் ஆனால் பிறகு இன்னொன்று சொல்கிறார் இந்த ஞானம் இந்த பரோட்ச ஜானமும் குரு சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் வரும் நாமெல்லாம் ஒரு பிரம்மன்னு ஒன்று இருக்குது ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே முதல்ல குரு வாக்கியத்துல தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி மற்ற யாரும் தெரியுது அது இதுக்குள்ளே வந்த பிறகு ஒரு குரு அது என்னவா இருக்கேன் நான் அதுவாக இருக்கேங்கிறது பிறகு விசாரம் முதல்ல ஆரம்பத்தில் இதை ஒருத்தர் குரு சொன்னாத்தே நம்மளுக்கு புரியுது இது பரோட்சக் குரு சாஸ்திரத்தின் மூலமாக தான் பரோட்ச ஜஞானமே வருங்கிறார் ஒரு அபரோட்ச ஞானம் குரு சாஸ்திரத்தின் மூலமாகவர் அது ரெண்டாவது சொல்ல போகிறாருங்க பிறகு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு இது நம்ம ப பெறமோ அவ்வளவுக்கு எவ்வளோ இதுக்கு பலன் இருக்குங்கிறார் இந்த பரோட்ச ஜஞானத்தில் அது எப்படி பார்ப்போம் நம்ம பொதுவாக கடவுள் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னு வந்தாலே அதுவே புண்ணியங்கிறார் ஒருத்தர் இந்த வாழ்க்கைக்கே வராமல் இருக்கிறத விட இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டாலே அது என்ன பண்ணுமா நிறைய புண்ணியத்தை கொடுக்குமா அந்த புண்ணியம் என்ன பண்ணணும் இதை கேட்க கேட்க சித்த சுத்தி எல்லாம் கொடுத்து அபரோக்ஷானம் தகுதியை கொடுத்துடும் எனக்கு இப்போ அதுவே ஒரு பலன் தானே புரியலை நிறையா கிளாஸுக்கு வர்றோம் புரியலை புரியலைன்னா கூட அது வர்றதுனுடைய பலன் கேட்கறதுடைய பலன் ஏதோ இருக்குது அதில் இருக்குது இருக்குது இருக்குங்கிறது தெளிவாக தெரியலை ஏதோ இருக்குன்னு தெரியுது இதுவே என்ன புண்ணியத்தை கொடுத்து நம்மளுக்கு அபரோக்ஷானத்துக்கு தகுதியை கொடுக்குமா கர்மகாண்டம் ஞானகாண்டம்ட்டு கர்மகாண்டம்னு ஒரு ஹோமம் இல்லை ஒரு பூஜை பண்ணணும் ஒரு பலனுக்காக பூஜை பண்ணால் பாதி பூஜை பண்ணிட்டு நிற்பாட்டினைங்கன்னு வச்சுக்கங்க அது ஒரு பலனையும் கொடுக்காது ஒரு பலனையும் கொடுக்காது முழுசாக பண்ணி முடித்தா தான் அந்த ஒரு ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னு ஒரு ஹோமம் பண்ணுறீங்க இல்லாட்டி ஒரு பூஜை பண்ணி அந்த பூஜையை முழுசாக திருப்தியாக பண்ணி முடித்தா தான் பலன் கொடுக்கணும் ஞானகாண்டம் தத்துவ விஷயத்தில் அப்படி இல்லை நீங்கள் எவ்வளோக்கவளோ கேட்குறீங்களோ எவ்வளோ கோவலோ வர்றீங்களோ அவ்வளோ கோவோ பலன்கிறாங்க இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தர் நீரோட்டம் பார்க்குறவர் வர்றார் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு முந்நூறு அடிக்கு கீழே தண்ணி இருக்குது முந்நூறு அடி தோன்றுங்க அவங்க நல்ல தண்ணி இருக்குன்னு சொல்கிறார் நாம் என்ன பண்ணுறோம் முந்நூறு அடிக்கு வந்தால் எவ்வளோ தண்ணி இருக்கும் இவ்வளோ ஒரு ஒன்றரை இன் ரெண்டு இன்ச்சு பைப்பில் ஓரளவுக்கு தண்ணி கிடைச்சிருங்கிறார் என்ன சொல்கிறேன் எனக்கு ரெண்டு இன்ச்சு பைப் வேணாம் அரை இன்ச்சு பைப் அளவுக்கு போதும் நாளில் ஒரு பங்கு எழுபத்தஞ்சு அடி தோன்றக்கு அவ்வளோ தண்ணி கிடைக்குமா கிடைக்காது ஒரு சூட்டு தண்ணி கிடைக்காது நூற்றைம்பது அடிக்கணும் ஒரு இஞ்சி பைப்பளவு தண்ணி கிடைக்கும்னால் அதுவும் கிடைக்காது நீ முழுசாக அந்த முந்நூறு அடி தோணாத்தன் உனக்கு அந்த பலனே கிடைக்கும் அது வரைக்கும் ஒரு சூட்டு தண்ணி வராதுன்னு சொல்லுவார் முழுசாக தோணா கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு பலன் திருப்பி அடுத்து தோன்றுற ஈஸியாக இருக்குமே ஒளி ஆனால் தண்ணிங்கிறதே முழுசாக வராது இது வந்து கர்மகாண்டத்தில் நாம் பலன் பூஜைகள் கோமங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு பிரயோஜனத்துக்காக செய்கிறதில்ல இந்த ஞான விஷயத்துக்கு வந்து அப்படி இல்லை எவ்வளோ தூரம் கேட்குறீங்களோ அவ்வளோ தூரம் பிரயோஜனங்கிறார் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தருக்கு ஆறு இட்லி சாப்பிட்டாத்தான் வயிறு நிறையும் ஒரு இட்லி சாப்பிட்டோன்னு கொஞ்சம் நிறையுமா இல்லையா கொஞ்சமாக வயிறு நிறைய முழுசாக நிறையாது ஆனால் ரெண்டாவது இட்லி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நிறைய மூணாவது இட்லி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நிறைய ஒவ்வொரு இட்லிக்கும் பலன் உண்டு எனக்கு ஆறு இட்லி சாப்பிட்டாத்தான் முழுசாக வயிறு நிறையும்னாலும் ஒவ்வொரு இட்லிக்கும் பலன் உண்டு இதில் நீங்கள் கொஞ்சம் கேட்டால் கூட பலன் உண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு சிஷ்யர் ஒருத்தர் சாமி நம்ம சாமியிட்ட வந்து கேட்டார் அவர் நல்ல வேதாந்தம் கேட்பார் இல்லறத்தில் இருக்கிறவர் நல்லா ஞானமெல்லாம் நல்லா தெளிவாக விஷயம் புரிஞ்சிருச்சு அவர் சாமிக்கும் தெரியுது நல்லா புரிஞ்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நீங்கள் போய் இந்த பூஜைகள் இந்த ஹோமமெல்லாம் இதெல்லாம் பண்ணால் பரிகாரம் பண்ணுங்கிறார் அவர் புரணாதத்தை போய் கேட்குறார் எனக்கு பரிகாரம் பண்ணணுமா நீ இந்த க்ளாஸ் கேட்குறதே உனக்கு பரிகாரம் நீ எல்லாம் எல்லாம் இந்த பாவல்லாம் போனதுனாலதான் எப்படி கஷ்டமெல்லாம் வருது அது உனையை பக்குவப்படுத்துறதுக்காக வருது அது அதுவாக போயிடும் விடு ஒன்றும் பரிகாரம்லாம் பண்ண வேணாம் இங்கே இந்த வேதாந்தம் புரியாரம் அப்படி சொன்னார் சில பேர் பண்ணுறோம் மன திருப்திக்கு சில இதுகள் பண்ணுறோம் அது வேறு விஷயம் தப்புன்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அந்த சாமி சொன்ன தாத்பரியம் என்னன்னா இந்த விஷயத்தில் புரிஞ்சு தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இதை கேட்டுக்கிட்டே இருக்கையே அதுவே ஒரு பெரிய பரிகாரங்கிறார் அதனால் ஸ்பெஷலாக போய் நீ அங்கே போய் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற கேட்குறதே புண்ணியம் அப்படிங்கிறாங்க அதனால் பரோட்ச ஜானமே புண்ணியம் சில பேர் சொல்லுவாங்க நீ ஓம் நமச்சிவாயுன்னு சொல்லு அத்தனை போகும் போயிருப்பாங்க ராமாயணம் மகாபாரதம் கேட்குறதே புண்ணியம் சொல்கிறது இல்லையா நம்ம இந்த இறந்த அன்னைக்கு வீட்டில் பார்த்தா அந்த காலத்தில் பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் படிக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு ஏன்னா கேட்கும்போது இவனும் புண்ணிய தடையட்டுன்னு சொல்லி அப்படி இது வந்து இந்த பரோட்ச ஜஞானங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் நம்மளுக்கு புண்ணியம் அப்படிங்கிறார் நம்ம ஏற்கனவே அதெல்லாம் கீதைக்கு ஆரம்பத்தில் முகவரிய ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் சாமியிட்ட ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்தாங்க இவர் என்னை நாயி மாடு கழுது அப்படின்லாம் திட்டுறாரு எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப மோசமாக திட்டிக்கிட்டே இருக்கிறார் முன்னாடி பரவாயில்ல இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக வகுப்பு வந்துக்கிட்டு இருக்கார் வகுப்புக்கு வந்த பிறந்த திட்டுறார் சொல்லி அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சாமி என்ன நினச்சார் இதனால் நம்ம மேலையில் பழி வருது நம்ம கிளாஸ் கேட்டு நின்று இருந்தாலும் திருந்தல்லையா இவ்வளோ திட்டிக்கிட்டுருக்காரான்னு அவருக்கு ஒரு வருத்தம் வந்துடுச்சு என்னம்மா அப்படிங்கணுன்னு அவர் ஆமா சாமி திட்டுறேன் அப்படின்னாரு ஐயோ இவரும் உண்மையை ஒத்துக்கிட்டாரு சாமி உங்கள் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி திட்டினேன்னு கேளுங்க அப்படிங்கிறார் எவ்வளோ மோசமாக திட்டினேன்னு கேளுங்கள் பயங்கரமாக திட்டு அந்த வார்த்தையை காதலே வாங்க முடியாது இப்போ டீசெண்டாக நாயி கழுதுன்னு திட்டுறேன் சாமி அப்போ அது ஒரு பிரயோஜனம் தானே அது ஒரு பிரயோஜனம் தானே ரொம்ப மோசமாக திட்டுறது மாதிரி கொஞ்சமாக திட்டுறது வந்திருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது மாதிரி கொஞ்சம் துக்கமாக இருக்கும் இல்லாட்டி துக்கம் வந்தாலும் சமாளிக்கிற புத்தி வரும் மற்றவங்க அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருப்பான் இவன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் நம்மளை கடவுள் இருக்காருன்னு நம்பிக்கையாக அது கடவுள் எப்படியா நம்மளை கைவிட மாட்டார் நம்பிக்கையாக அது இப்படி அதுலேருந்து கொஞ்சம் விடுபடுவான் அதனால் இந்த விஷயத்தை நீ தெளிவில்லாமல் புரிந்தால் கூட அந்த தடை நீங்காமல் இருந்தால் கூட உனக்கு ஓரளவுக்கு அது பலனை கொடுத்துத்தான் ஆகும் அப்படிங்கிறார் இந்த ஆசை லோபம் கோபம் பொறாமை எல்லாம் படிப்படியாக நீங்கங்கிறார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடனே ஒரே நாளில் போயிடாது அந்த வாசனை உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அப்படிங்கிறார் அதாவது இந்த நம்மளுக்கும் இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு பைத்தியக்காரர் இருக்கான் அவனுக்கு வந்து சட்டையிலவே உடம்புலையும் அழுக்கு இருக்கு அவனுக்கு அவன் என்னைக்காவது அழுக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா உடம்புல அழுக்கு இருக்குன்னு தெரியுமா சட்டையில் அழுக்கு இருக்குன்னு தெரியுமா அதனால் அவன் எப்படி தெரியுறான் அழுக்கோடதேன்னு தெரியுமா அதான் அழுக்கோடதேன்னு தெரியுமா அவனுக்கே தெரியாது அழுத்திருக்குன்னு சொல்லி ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் சட்டையில் அழுக்கு போட்டு அன்றைக்கி அழுக்காருக்கு துவைக்கணுங்கிற எண்ணெய் வந்துடுது துவைச்சி போடணும் உடம்புல அழுக்கா இருக்குன்னு அன்னைக்கு குளிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணெய் வருதா இல்லையா இது மாதிரி இந்த ஆன்மீக வாழ்க்கை வேதாந்த வாழ்க்கைக்குள்ளே வராதவங்களுக்கு மனசில் தனக்கு ஒரு குறை இருக்குங்கிறதே தெரியாது பொறாம வந்தால் புறாம பட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம இவன் என்ன பண்ணுவான் பொறாம நம்மளுக்கு வருது நல்லது இல்லையே அப்படின்னு அவனுக்கு அழுக்க இருக்கதே தெரியாது இந்த வாழ்க்கைக்கு வராதவனுக்கு இவனுக்கு அழுக்கிருக்கிறது தெரிய தெரிஞ்சது ஒரு பெரிய விஷயம் இல்லையா தெரிஞ்சால் என்ன பண்ணுவான் சுத்தமும் நினப்பான்ல இது இந்த பரோட்ச ஜானத்தில் ஒன்று உண்மை தானே இது எத்தனை பேர் இந்த இந்த இதுக்குள்ளே வராதவங்க எவ்வளோ மோசமான மனசுடையவங்க இருக்காங்க ரெண்டு பாதகங்கள்லாம் அவங்களுக்கு தான் பண்ணுற குற்றம்னு கூட தெரியாமல் பண்ணிட்டு தானே இருக்காங்க அது இவனுக்கு தெரியும் அவ நீக்கணுங்கிற முயற்சி அது ஒரு பலன் தானே இது அப்படிங்கிறார் பரோட்ச ஜானத்தில் இப்படி ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார் அதாவது பரோட்ச ஞானத்தில் இறைவன் படைக்கின்றார் பிரம்மன் இருக்கிறது பாப புண்ணியம்லாம் இருக்குது அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் அந்த ஞானமெல்லாம் அவனுக்கு இருக்கும் அதனால் இவனா முறையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பான் இந்த அறிவு வந்தால் தான் நாம் விசாரத்துக்குள்ளே வருவோம் வருவோம் முதல்ல பிரம்மன் இருக்குது கடவுள் இருக்காரு அதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற பாவம் இருக்குது புண்ணியம் இருக்குங்கிற புத்தி வந்தால் இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா பிரம்மன் இருக்கிறது அஸ்தி என்ற ஞானம் பிரம்ம அஸ்மின்னு மாறிடுமா அந்த பிரம்மனாகவே நான் இருக்கிறேனுங்கிறது மாறிடும் இது அபரோக்ஷானமாக மாறுவது இந்த அபரோக்ஷானம் வந்தால் என்ன பலன்கிறதா அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார் ரெண்டாவது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அறுபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் இந்த அறுபத்தி மூணு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்ததை பார்த்துருவோம் இதை முடிச்சிடலாம் சாப்தம் அதாவது பரோட்சம் பிரம்ம விஜானம் சாப்தம் இருக்குது சாப்தம்னா சப்த பிரமாணத்தில் இருந்து வேத பிரமாணத்தில் இருந்து வேதாந்த பிரமாணத்தில் இருந்து தேசிக பூர்வகம் கடைசி வார்த்தை குருமுகமாக தோன்றிய பரோட்சம் பரோட்சமாக உள்ள பரோட்சங்கிறது முதல் வார்த்தை முதல் வரியில் பரோட்சம் பரோட்சமாக உள்ள பிரம்ம விஜானம் அடுத்த வார்த்தை பிரம்மத்தை பற்றிய ஜானம் சப்த பிரமாணத்திலிருந்து குருமுகமாக தோன்றிய பரோட்சமாக உள்ள பிரம்மத்தை பற்றிய ஜானம் புத்திபூர்வகம் புத்திபூர்வகம்னா ஆத்மஜானத்திற்கு முன்பு புத்திபூர்வமாக செய்யப்பட்ட பாபம் பாபம் எல்லாவற்றையும் வக்னிவத்து நெருப்பை போல வக்னிவத்துங்கிறது கடைசி வார்த்தை நெருப்பை போல பாபம் கிருஷ்ணம் தகதி பாபம்னா பாபம் எல்லாவற்றையும் வக்னிவத் நெருப்பை போல கிருஷ்ணம் எரித்து விடுகின்றது கிருஷ்ணம் தகதி கிருஷ்ணம் தகுதினா எரித்து விடுகின்றது சப்த பிரமாணத்திலிருந்து குருமுகமாக தோன்றிய பரோட்சமாக உள்ள பிரம்மத்தை பற்றிய ஜானம் இந்த ஞானத்திற்கு முன்பு புத்திபூர்வமாக செய்யப்பட்ட எல்லா பாபம் எல்லாவற்றையும் நெருப்பை போல எரித்து இந்த ஸ்லோகத்தில் பரோட்ச ஜஞானமும் பலனை கொடுக்கும் அதுவும் குருமுகமாத்தம் கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு பரோட்ச ஜஞானங்கிறது பிரம்மஜானம்னு சொல்கிறார் அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்லும்போது விளக்கத்தை சொல்கிறார் ஆத்மஜானத்தை பரோட்ச ஞானம்னு சொல்ல முடியாது பிரம்மஞானத்தை பரோட்சஞானம்னு சொல்லலாம் இதன் பலன் என்னென்னா நெருப்பு எரிப்பது போல் பாவத்தை எரித்து விடுகிறது அப்படிங்கிறார் இந்த வேதாந்த விசாரமும் முதல்ல பரோட்ச ஜானத்தை கொடுத்து பாவத்தை போக்குமா பிறகு அபரோக்ஷானத்துக்கு தகுதி கிடைச்சிரும் பிறகு அபரோக்ஷானம் கிடைக்கும் அதன் பலனை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு ஸ்லோகம் அறுபத்தி படிக்கலாம் அபோகாத்மவிம் சாப் திசிக்கப்பூசார்த்தம சண்ட இங்கே அபரோக்ஷானத்தின் பலன் அங்கே பரோட்ச ஜ்யானத்தின் பலன் அறுபத்தி மூணு சொன்னார் இந்த அறுபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் அபரோக்ஷானத்தின் பலன் அங்கே ஒரு வார்த்தை சொன்னார் பரோட்சமாக இருக்கின்ற பிரம்ம ஜானம் அப்படின்னார் பிரம்மத்தை பற்றிய ஜானம் பரோட்சமாக இங்கே வார்த்தை என்ன சொல்கிறார்னா அபரோக்ஷமாகிய ஆத்ம ஜான்கிறார் ரெண்டு ஒரே ஞானம்தான் வார்த்தையை ரொம்ப டெக்னிக்கலாக பயன்படுத்துகிறார் அவர் அங்கே அந்த அறுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பரோட்சமாக இருக்கின்ற பிரம்ம ஜானம்னார் ஏன்னா பிரம்மை எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கனால பரோட்ச ஜ்யானங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் ஆத்மா பரோட்சம்னு சொல்லவே முடியாது அதனால் சொல்லும் பொழுதே அபரோக்ஷமாக இருக்கின்ற ஆத்மாஜானம்னு இங்கே சொல்கிறார் புரியுதா வித்தியாசம் புரியுதா பிரம்மத்துக்கு சொல்லும்போது பரோட்சங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதுவும் ஆத்மாதான் ஆனால் அது பரோட்சம் சொல்லிடலாம் ஏன்னா நம்ம தெரியலை ஆத்மா தெரியலன்னாலும் கூட பரோட்சம் சொல்ல முடியாது ஏன்னா ஆத்மான நான்கிற எல்லாத்துக்குமே இருக்குது ஆத்மான யாருன்னா உங்கள் ஆத்மா எங்கே இருக்குன்னா என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லுவான் அறியாமையில் இருக்கிறவங்க கூட அப்போ அதனால் அது அபரோட்சமாக இருக்கின்ற ஆத்மாஜானம் இங்கே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த ரெண்டுமே யார்கிட்டருந்து பெற முடியும்னா குரு சாஸ்திரம்தான் குருந்து தான் பெற முடியும் குரு தான் சொல்லணும் குரு சொல்லி சாஸ்திரத்தில் கேட்டதை அவர் சொல்லணும் அப்படி சொன்னாத்தையும் புரியும் இது குரு சாஸ்திரத்திடமிருந்து தான் பெற வேண்டும் பெற முடியும் அப்படிங்கிறார் அறுபத்தி மூணில் பரோட்ச ஜானத்தில் அனைத்து பாவமும் அழியும்னு சொல்கிறாரு இங்கே என்ன சொல்கிறாருன்னா அஞ்ஞான இருள் அடியோடு அழியுங்கிறார் பரோட்ச ஜஞானத்தில் பாவம் போகிறதுனால புண்ணியம் வருது அதனால் அவன் என்ன பண்ணுறான் இந்த அபரோக்ஷானத்தில் வர்றான் இங்கே பாப புண்ணியம் அழியுதுன்னு சொல்லாமல் அஞ்ஞானம் என்ற இருள் அடியோடு அழிக்கிறதுங்கிறார் அதுக்கு எப்படி ஏன் அப்படி சொல்கிறாருங்கிறது பார்க்கலாம் நம்ம அதாவது அபரோக்ஷானம் நான் ஆத்மாங்கிறது இந்த ஞானத்தை அடைவதற்கு முன்பும் அனுபவமாகத்தான் இருந்துச்சு பத்தாவது மனிதன் விஷயத்தில் பத்தாவது மனிதனுங்கிற அறிவு வராதுக்கு முன்னாடும் அவனுக்கு அனுபவமாக இருந்தது மாதிரி நான் இருக்கின்றேங்கிற அனுபவம் இந்த ஞானம் வருவதற்கு முன்பும் நம்மளுக்கு அனுபவமாக தான் இருந்துச்சு பிறகு அதை எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா பத்தாவது மனிதனாக வேற ஒருத்தர் வந்து நீதாண்டா அதன் காமிச்ச அது மாதிரி இந்த அனுபவமாக இருந்ததை இதுதான் பிரம்மன் இது தான் அழியாதது ஆத்மான்னு சொல்லி குரு சாஸ்திரம் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது பத்தாவது மனிதனாக தனியாக ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்தது மாதிரி அங்கேயும் குரு சாஸ்திரம் இங்கேயும் குரு சாஸ்திரம்தான் நம்மளை காட்டி கொடுக்குது இதன் பலன் என்னன்னா அனைத்து துயரங்களும் அனைத்து சசார பந்தங்களும் அடியோடு நீங்குகிறது மோக்ஷம் கிடைக்கிறதுங்கிறது எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் அஞ்ஞானம் நீங்குவதால் இவை அனைத்தும் நீங்குகிறது எப்படி அஞ்ஞானம் நீங்கினா எப்படி நீங்கும்னு சொன்னால் துயர நீங்கும்னு சொன்னால் நீங்கள் ஒரு துயரம் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது அந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்க என் வீட்டில் பையன் சரியில்லை இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் இல்லை பொண்ணு சரியில்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே அதை போனீங்கன்னா கடைசியில் எங்கே ஃபுல் ஸ்டாப் ஆகும் தெரியுமா அறியாமையில்தான் ஃபுல் ஸ்டாப் ஆகும் நம்மளால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் அறியாமை எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு மேலே கிடையாது அவ்வளோதான் அது அனாதி அதுக்கு மேலே அப்புறம் அனவஸ்தா தோஷமாயிடும் இந்த அறியாமையில் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது நிறைவாகும் பகவான் கீதையிலேயும் சொல்கிறார் அது ஆரம்பத்திலேயே சொல்லிடுறார் ரெண்டாவது ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார் பார்ப்போம் அதிகம் அப்போ அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறார் எப்படி போகும்னு சொன்னால் அந்த அறியாமைங்கிறது எப்படி போகுது இந்த ஞானத்தில் அபரோக்ஷ ஞானத்துலேன்னு சொன்னால் இங்கே உதாரணம் சொல்கிறார் இப்போ நல்ல வெயில் அடிக்குது இருளை பார்க்க முடியுமா பட்டப்பகலில் நல்லா கொளுத்துற வெயிலில் இருளை கண்ணில் பார்க்க முடியுமா எப்படி நண்பகலில் கொளுத்தும் வெயிலில் இருளானது அகன்று போய்கிறதோ அது மாதிரி இந்த அபரோக்ஷ ஞானத்தால் அஞ்ஞானம் என்ற இருள் அடியோடு அழிந்து விடுகிறது அஞ்ஞானம் அழிவதால் அனைத்து துயரமும் அழிகிறது அனைத்தும் பிறப்பு இறப்பு என்ற சம்சாரமும் அடியோடு அழிந்து விடுகின்றது இந்த சம்சார சக்கரமும் அழிகிறது அனைத்து துயரமும் அழிகிறது அப்படின்னு சொல்கிறார் கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் அதாவது ஞானிகள் துயரப்பட வேண்டாம் அப்படின்பார் ஞானிகள் துயரப்பட வேண்டாம்னு சொல்வார் ரெண்டாவது ஆரம்ப உபதேசமே அதுதான் ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஞானிகள் துயரப்பட மாட்டார் அப்போ அதில் நம்ம என்ன பருத்தமா அப்போ அஞ்ஞானிகள் துயரப்படுவார்கள் அதான் நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள்னு பகவான் சொல்கிறாரு அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோண்ணா அஞ்ஞானிகள் துயரப்படுவார்கள் அப்போ துயரத்துக்கு காரணம் என்ன துயரப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே அஞ்ஞானம் ஞானிக்கு ஞானம் இருக்க அதனால் துயரப்பட மாட்டார் அஞ்ஞானிக்கு அஞ்ஞானம் இருக்கிறதுனால துயரப்படுவோம் அப்போ துயரத்துக்கு காரணம் என்ன அஞ்ஞானம் பகவான் அங்கேயே சொல்லிட்டாரா அப்போ துயரத்துக்கு அவர் என்ன ஐ மீன் நான் என் கஷ்டத்தை போகுன்னு கேட்குறான் அவர் ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள் மட்டும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார் பகவான் அதில் பல கருத்துக்கள் இருக்குது அப்போ அஞ்ஞானிகள் துயரப்படுவார்கள் துயரத்துக்கு காரணம் அஞ்ஞானம் அப்போ துயரம் போகணும்னா அஞ்ஞானம் போகணும் அஞ்ஞானம் போனோம்னா ஞானம் வரணும் அது எப்படிப்பட்ட ஞானம் இந்த அபரோட்ச ஞானம் வரணும் வந்தால் அனைத்து துயரங்களும் நீங்குகின்றது பிறகு நீங்கள் என்ன சொல்கிறாரு சொன்னால் இந்த ஆத்மாதான் பிரம்ம்கிற ஞானம் வந்துடுங்க இங்கே ஆத்மான்டர் அங்கே பிரம்மன்னர் இந்த ரெண்டும் ஒன்றுதேங்கிற புத்தியும் இந்த அபரோக்ஷானத்தில் வந்துடும் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அபரோக்ஷானத்தினுடைய பலனை முழுசாக சொல்கிறார் அதுவும் குருமுகமாத்தே கிடைக்கணும் அந்த அபரோக்ஷானமும் அது அறியாமைங்கிற இருளைப் புயற்றிடணுங்கிறார் இந்த பரோட்ச ஜஞ்ஞானம் சொல்லும் பொழுது நெருப்பை போல் அனைத்து பாவத்தையும் அழித்ததுன்னு முதல்ல சொன்னார் அங்கே அங்கே உதாரணம் நெருப்பு சொன்னார் இங்கே சூரியனை சொல்கிறார் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அறுபத்தி மூணுக்கு அறுபத்தி நாலுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும் அங்கே பரோட்ச ஜ்ஞானம் பாபத்தை அழிக்கும் நெருப்பை போல் நெருப்பு எவ்வளோ அளிக்கும் கொஞ்சம் தெரிக்கும் வெளிச்சம் எவ்வளோ கிடைக்கும் அதுக்கு வெளிச்சம் கிடைக்கும் இருள் போகும் எவ்வளோ வெளிச்சம் எருள் போகும் கொஞ்சம் இருள் போகும் அங்கே பரோட்ச ஜ்யானம் நெருப்பை போல் பாவத்தை போக்கும்னார் இங்கே அபரோக்ஷானம் நண்பகலில் அது சும்மா காலையில் சூரிய உலகம் சாய்ந்திரத்தில் நண்பகலில் தகதக வென்று எரியக்கூடிய சூரியன் எப்படி இருளே இல்லாமல் செய்யுமோ இருளை அடியோடு அளிக்குமோ அப்படி அஞ்ஞானம் என்ற இருளை இந்த அபரோக்ஷானம் அழித்துவிடும் அப்படி அஞ்ஞானம்ங்கிற இருள் போச்சுன்னா என்னாகும் அஞ்ஞானத்திற்கு காரணமான துக்கம் போகும் துக்கம் போகும் பிறகு அஞ்ஞானம் போவதால் பிறப்பதற்கு அகங்காரம் போய்விடும் நான் என்ற அகங்காரம் போவதால் பாபமும் புண்ணியமும் சேர்ந்து அழிந்துவிடும் இரண்டும் சேர்ந்து அழிவதால் அவன் பிறவாமை என்ற நிலையையும் அடைகிறான் அப்படிங்கிறார் இது அபரோக்ஷானத்தின் பலன் அப்படிங்கிறார் முதல்ல பரோட்ச ஜ்யானம் வரும் பொழுது கொஞ்சம் பாபம் போகும் அதனால் இந்த அபரோக்ஷானத்துக்குள்ளே வந்துடுவோம் இதில் வந்து இதில் நல்ல ஞானம்லாம் நிஷ்டை ஆச்சுன்னு சொன்னால் பிறகு என்ன ஆகுது இந்த பாவமும் போயிடும் புண்ணியமும் போயிரும் எல்லாம் போயிடும் அறியாமல் போச்சுன்னா அனைத்து கர்மங்களும் நாசமடைவதால் இவன் மீண்டும் பிறவா நிலையை அடைகிறான் அதற்கு உதாரணம் நண்பர்களில் பெறுகின்ற சூரிய ஒளி அப்படிங்கிறார் இவ்வளோதான் இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் அர்த்தத்தை பார்த்துடலாம் அபரோக்ஷ எங்க இருக்கு அபரோக்ஷ ஃபர்ஸ்ட் வார்த்தை அபரோக்ஷ ஆத்ம விஜானம் அதை பிரித்தம்னா அபரோக்ஷாத்ம விஜானம்ன்றிருக்கு அபரோக்ஷ அபரோக்ஷமாக இருக்கின்ற ஆத்ம விஜானம் ஆத்மாவை பற்றிய ஜானம் அங்கே பரோக்ஷமாக இருக்கின்ற பிரம்மத்தை பற்றிய ஞானம்னு சொன்னார் முதல் சுலோகத்தில் இங்கே கரெக்டாக பிரிக்கிறார் பாருங்கள் அவர் வந்து டெக்னிக்கலாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் வித்யாரண்யர் இங்கே அபரோட்சமாக இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய ஜானம் இதை வந்து ஆத்ம ஜானத்தை எப்பயுமே பரப்பணும் சொல்ல முடியாது அதனால் இங்கே இந்த இங்கே வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ஆத்ம ஜானத்தை சொல்லும் பொழுது அபரோஷமாக இருக்கின்ற ஆத்மாவை பற்றிய ஜானம் சாப்தம் தேசிக பூர்வகம் தேசிக பூர்வகம்னா ஆச்சாரியரிடமிருந்து பெற்ற பெறப்பற்ற போன சுலகத்திலே சொல்லியிருக்கார் அந்த வார்த்தையை சாப்தம் தேசிக பூர்வகம் சொல்லி பம்னால் சப்த பிரமாணத்தில் இருந்து இந்த வேதாந்த பிரமாணத்தில் இருந்து ஆச்சாரியரிடமிருந்து பெறப்பற்ற சப்த பிரமாணத்திலிருந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறந்த பிரமாணங்கிற வார்த்தையை இந்த வேதாந்த விஷயத்துக்கு எப்படி வர்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு பிரமாணமோ தத்துவ விஷயம் கடவுள் விஷயம் ஆத்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குரு வாக்கியம் தான் பிரமாணம் சப்த பிரமாணம் அது தான் கொடுக்கும் கருவிங்கிறதுக்காக அந்த ரெண்டு சுலோகத்துலேயும் சொல்கிறார் சாப்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் சாப்தம் சப்த பிரமாணத்திலிருந்து வந்தது பிறகு அந்த ஞானமானதுன்னு சேர்த்து ரெண்டாவது வீரில் முதல் வார்த்தை பாருங்கள் சம்சார காரண அஜான தமசக சம்சார காரணன்னா சம்சார காரணமான சம்சாரம்னு என்ன அர்த்தம் அனைத்து துயரம் அனைத்து இன்பதுன்பம்ங்கிற சுழலில் சுக்கிறது சுத்துறது இயற்பிறப்பு இறப்புங்கிறதுல சுழல்வதற்கு பேர் சம்சாரம் சம்சாரத்திற்கு காரணமான எல்லா துயரத்திற்கும் காரணம் சம்சாரம் தான் அந்த அஜானந்தான் சம்சாரனோ துயரத்தையும் சொல்லலாம் பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரம்னு சொல்லலாம் சம்சார காரணமான அடுத்த வார்த்தை அஜான தமசக தமசகன்னா இருள் அஜானமாகிய இருளிற்கு அஜானமாகிய இருளிற்கு சண்ட பாஸ்கரக சண்ட பாஸ்கரக சண்டன்னா தகதக இருக்கிற அதாவது நண்பகலில் தகதக வென்று இருக்கின்ற பாஸ்கரக சூரியன் அதோட முடிச்சு சூரியன் எப்படியோ அப்படின்னு சேர்த்துக்கிறோம் நம்ம நண்பர்களில் இந்த அஞ்ஞானமாகிய இருளிற்கு தகதக வென்று இருக்கின்ற சூரியன் நண்பகலில் தகதக வென்று இருக்கின்ற சூரியன் எப்படியோ அப்படியே சூரியன் இருந்தால் இருள் இருக்குமா இருள் இருக்காது அது மாதிரி இந்த அபரோக்ஷ ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னால் இருள் என்பது இல்லாமல் போய்விடும் இங்கு அபரோக்ஷ ஞானத்தினுடைய பலனை சொல்கிறார் அந்த ஞானம் எப்படி வந்துச்சு குருமுகமாற்றே வந்துச்சு பரோட்ச ஜானம் குருமுகமாக வந்துச்சு இது அறியாமை என்ற இருளை முற்றிலுமாக அகற்றுகிறதுங்கிறார் உதாரணம் தகதகவன் சூரியன் இருளை அகற்றுவது போல் அப்படின்னு சொல்கிறாரு இதோட இதனுடைய பலனை முடிச்சுட்டார் இந்த நிதித்தியாசன பலனை சொல்லி முடிச்சிட்டார் அறுபத்தி நாலோட அறுபத்தி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் முடிவரை செஞ்சு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் சுழக அறுபத்தஞ்சு படிக்கலாம் வேக்கம்ம விமனிதம்மிருபந்தோதி நோ ந இந்த சுலோகம் முடிவுரை சுலோகம் இந்த அத்தியாயத்துக்கு பேர் தத்துவ விவேக பிரகரணம் தத்துவ விவேகம்னு என்ன அர்த்தம்னா உண்மையை பற்றிய அறிவுன்னு அர்த்தம் உண்மையை பற்றிய அறிவு இதுவரைக்கும் இந்த அறுபத்தி ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்னன்னு சொன்னால் உண்மையான பொருளை பற்றிய அறிவு இந்த அறிவில் நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி விட்டால் படுத்த வேண்டும் சொல்கிறார் இந்த சுலோகத்தில் இது நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உண்மையை பற்ற அறிவை சொல்லியிருக்கேன் இந்த அறிவில் நீங்கள் மனசை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறார் இந்த அறிவில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறார் மன ஒருமுகப்படுத்துறது நிறையா விஷயங்கள் இருக்குது ராவணன் கூட மந்திரவாதிகள்லாம் கூட மனசை ஒருமுகப்படுத்துறான் ஒருமுகப்படுத்தி என்ன பண்ணுறான் நிறைய சக்தியெல்லாம் வாங்கிக்கிறான் அது வேறு ஏதோ விஷயங்கள்லாம் கடவுள் அதுன்னு சொல்லி ராவணன் கூட நல்ல சிவபக்தன் தான் ஒருமுகப்படுத்தி என்னாச்சு ஆசைதான் அதிகமாச்சு இரண்டகசியும் மனசை ஒருமுகப்படுத்தி தவம் பண்ணால் ஆசை தான் அதிகமாச்சு நான் இதுவரை சொல்லிய உண்மையை பற்றிய விஷயத்தில் மனதை ஒருமுகப்படுத்துங்கள்ங்கிறாருங்க அறுபத்தி நாலு சுழ வரைக்கும் இதெல்லாம் உண்மையை பற்றிய விஷயம் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை மனசில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறார் ஈடுபடுத்த வேண்டும் அப்படி ஈடுபடுத்தினால் மனமானது அமைதியை அடையும் அப்படிங்கிறார் சம்சாரம் துயரம் என்ற பந்தத்தில் இருந்து முழுமையாக விடுதலை அடையும் இது ஜீவன் முக்தி பிறகு மேலான பதத்தை விரைவில் அடைவான் அப்படிங்கிறார் அது பிறகு என்ன செய்வான்னா இங்கே எல்லாத்துயர் விடுபட்டுறான் விடுபட்ட பிறகு விரைவில் மேலான பதத்தை அடைவான்ங்கிறார் ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழிச்சுன்னு சொல்லலை அந்த விரைவில்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கு டைம் எடுக்கும் எப்படின்னு சொன்னால் மேலான பதம்னால் பிராரப்த கர்மம் முடிஞ்ச பிறகு இங்கே ஞானம் நல்லா நிஷ்டை ஆயிடுச்சின்னு சொன்னால் பிராரப்த கர்மம் எப்போ முடியுதோ அப்போ அடைஞ்சிருவான் இவர் இவ்வளோ நாள்னு சொல்லலை ஏன்னா சில பேர் பிராரப்த கர்மம் நூறு வருஷம் இருக்கலாம் சில பேர் மூவாயிரம் வருஷம் இருந்த ஞானிகள்லாம் இருக்காங்க ஏன்னா அது கூட இருக்கலாம் அப்போ அது முடிகிறது வரைக்கும் விரைவில் டர் முடிஞ்சுனா பிறகு காலம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கு பிறகு நீ சீக்கிரம் இறந்த பிறகு பிறவாத நிலையை பரம பதத்தை அடைவாய் அப்படிங்கிறார் மேலான பதத்தை அடைவார் விதேக முக்தியை அடைவாய்ங்கிறார் அடுத்த பிறவி இல்லைங்கிறத சொல்கிறார் ரெண்டாவது சுலோகம் இந்த அத்தியாயத்தில் பார்க்கும் பொழுது முதல்ல இந்த அத்தியாயத்தில் ரெண்டாவது அத்தியாயம் தத்வஸ்ய விவேகோயம் வித்தீகதைன்னு ஆரம்பித்தார் இந்த தத்துவத்தின் விவேகமானது செய்யப்படுகின்றதுன்றார் இந்த உண்மையை பற்றிய தத்துவத்தை நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அங்கே ஆரம்பித்தார் இங்கே என்ன சொல்கிறார் இந்த உண்மை உண்மையை உண்மையை பற்றி தத்துவத்தை சொல்லி முடித்தாச்சு அதை நீயே மனசில் நினச்சிக்கங்கிறார் எப்பயுமே ஒரு புக்கு ஒரு நல்ல நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உபக்கிரம உபசமகார சுலபம்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னாரோ அதை சொல்லி முடிப்பாங்க கரெக்டாக எந்த விஷயத்துக்காக சொன்னாங்களோ அதை சொல்லி முடிப்பாங்க நான் உண்மையை பற்றி தத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ தத்துவத்தை பற்றி சொல்லியாச்சு அதில் மனசை நிலைநிறுத்து நிலைநிறுத்துனா உனக்கு என்ன கிடைக்கும் உயரம் போகும் எல்லா பந்தத்திலிருந்தும் நீ விடுபட்டு பிறவா நிலையை அடை வயன் சொல்லி முடிக்கிறார் இவ்விதம் தத்துவ விவேகத்தை அறிந்து கொண்டு அப்படின்னு சொல்கிறார் பகவத்கீதையில் பார்த்திங்கன்னா இதே ப நம்ம சொன்னோன்னா பதினோராவது ஸ்லோகம் ரெண்டாவது பதினோராவது ஸ்லோகத்தில் அசோத்யான் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த சுலோகம் அதாவது ஞானிகள் கவலைப்படுவதில்லைன்னு முடிப்பார் இல்லை ஞானிகள் கவலைப்படுவதில்லை பிறகு கீதை பதினெட்டாவது சுலோகம் என்னன்னு சொன்னீங்கன்னா சர்வதர்மான் பரித்யேச்சிய அங்கே என்ன சொல்லுவார்னு சொன்னீங்கன்னா மா சுச்சகம்பர் முதல் சுலோகம் பதினோராவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினோராவது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் அப்போ தான் பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் முதல் அத்தியாயம் பேசவே மாட்டார் ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல்ல ரெண்டு சுலோகம் பேசுவார் சும்மா பேசுவார் உபதேசம் ஆரம்பிக்கிறது பதினோராவது ஸ்லோகம் அங்கே ஞானிகள் கவலைப்பட மாட்டார்கள் கவலைப்படுவதில்லை அப்படிம்பார் நீ ஏன் கவலைப்பட கவலைப்படாமல் இருக்கிறது நான் சொல்ல போகிற விஷயத்துடைய லட்சியம் சொல்கிறார் பதினோரா பதி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் முடிவுரை சுலோகம் அங்கே என்ன சொல்வார்னா மா வருந்தாதே அப்படின்னு முடிப்பார் இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு முடிப்பார் கவலைப்பட ஞானம் வந்தால் கவலைப்பட மாட்டேன் இதுவரைக்கும் ஞானத்தை பற்றி சொல்லிட்டேன் நீ கவலைப்படாதேன்னு முடிப்பார் அவர் கரெக்டாக அந்த அத்தியாயத்தில் கடைசியில் மா சுஜகன் முடிப்பார் சர்வ தர்மான் பரித்யஜிய மாமேகம் சரணம்பரட்சி மா சுஜகங்கிற வார்த்தையை சொல்லி முடிப்பார் இப்படி நாம் இங்கே என்ன சொல்கிறேன்னா எங்கே ஆரம்பித்தாரோ அங்கே கரெக்டாக முடிக்கிறார் இப்படியெல்லாம் இருந்தோம் சொன்னால் நாம் என்ன பண்ணுவோமா இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி நம் கட்டுப்பாட்டிற்கு உலகம் வந்துவிடும் நாம் வந்து அந்த பந்தத்துக்குள்ளே கட்டுப்பட்டு மாட்டோம் உலகத்தில் எல்லாரையும் போல வாழ்வோம் ஆனால் நாம் அந்த கட்டுக்குள் இருக்க மாட்டோம் ஏற்கனவே சொல்லுவோமே ஜனாதிபதி திருடன் கதையெல்லாம் சொல்லுவோமே திருடனுக்கும் போலீஸ் வரும் ஜனாதிபதிக்கும் போலீஸ் பாதுகாப்பு வரும் திருடன் போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறது அவருடைய கட்டுப்பாட்டில் ஜனாதிபதி போலீஸ் கூட வர்றது இவர் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க இந்த உலகமே உனக்கு கட்டுப்பட்டதாக ஆகிவிடும் அப்படிங்கிறார் இங்கே மனசை ஒருமுகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணம் கூட தியானத்தை பற்றி சொல்லும்போது தியான யோகத்தில் ஆரோத்தியாயத்துலையும் சொன்னேன் இங்கேயும் கூட சில இடத்துல அப்போ சொல்லியிருக்கோம் இந்த ஷோ ஒரு இடத்துல சொல்கிறார் தியானம் பண்ணுறதை பற்றி சொல்லும்பொழுது மனசை ஒருமுகப்படுத்துறது எவ்வளோ கடினம்ங்கிறதுக்கு சொல்லும்பொழுது சொல்கிறாரு உட்காந்தாரா ஒரு தியானம் பண்ணுறதுக்கு இன்னக்கு வந்து தியானம் பண்ணலான்ட்டு உட்காந்தேன் உட்காந்த உடனே இன்றைய தலைப்புச் செய்திகள் செய்தி வாசிப்பது அப்படின்னு ரேடியோவில் சத்தம் கிடைத்தேன் அப்போ இல்லை ரேடியோ தான் கிடையாது வாசித்த உடனே முதல் ரேடியோன்னு பாட்டு அப்படின்னு கூப்பிட்டு சத்தம் போட்டாலாம் சத்தம் போட்ட உடனே சரின்ட்டு உட்காந்துருந்துருக்கார் உட்காந்த உடனே இன்னைக்கு அதில் வந்து ஒரு வார்த்தை வந்து சட்டசபையில் அமளி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு நான்தான் அவன் சொன்னனே அமைதியாக இருக்குன்னு சொல்லி அதோட அரசியல்வாதிகள்லாம் பழங்க போய் எதுக்கு சண்டை அந்த சிந்தனை வர ஆரம்பிச்சிருச்சான் இது வந்துக்கிட்டே இருக்கிறமும் சொல்கிறார் பிற அப்படியே சரி அதில் விட்டு நீ கொண்டு உட்காந்தாராம் உட்காந்த உடனே சார் சார்னு கூப்பிடுச்சேன் அவர் வந்து ஹிண்டு பேப்பர் ஓசி பேப்பர் வாங்கி படிக்கிற ஒரு பக்கத்தை ஓ ஐயா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரா பிறகு வந்து வாங்குறேன் இல்லை இல்லை வாங்க அவருக்கு வேறு வேலை இல்லை சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒய்ஃப் கூப்பிட்டுச்சான் தியானம் பண்ணும்போது பேப்பர் அதுக்கு அடியில் போட்டு உக்காந்துருக்குன்னு பேப்பர் உருவிச்சா வந்து சொல்கிறாரு அவர் எப்படி தியானம் வரும் சரி அது முடிஞ்சிச்சு வேற யாரோ வந்து எதுக்கு ரேடியோ ஆஃப் பண்ணியிருக்காரு நல்லா பாட்டு போடுவானே அப்படின்னு சொல்லி ரேட்டா போட்டார் அமைதியான நதியினிலே ஓடும் ஒரு பாட்டு படித்தான் சிவாசிக்கு வேறு வேலையில்லை நல்லா நடித்தார் இப்பவும் போய் நடிச்சுக்கிட்டு பேர கெடுத்துக்கிட்டு இருக்காரு சிந்தனை வந்துச்சான் இப்படியே சொல்கிறார் அவர் அப்புறம் அந்த சிந்தனை வந்தவுடனே வீட்டில் சட்னியாவது சாம்பார் வச்சுட்டு இருந்தா இந்த சட்னியில் வைக்க சொன்னேன் இந்த வாடகை வருதே சொல்கிறாரு இப்படி எல்லாம் போய் கடைசியில் பார்த்தா முதுகில் ஓங்கி ஒன்று தியானம் பண்ணும்போது என்ன தூக்கணும் அவன் ஒய்ஃப் வந்து அடிச்சா தூக்கி தரான் அப்படியே எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறார் தியானங்கிறது பழகணும் ஏன்னு சொன்னால் இங்கே மனதை இந்த விஷயத்தில் ஒருமுகப்படுத்தி ஒருமுகப்படும் சாதாரண விஷயம் இல்லை அப்படி படுத்துனம் சொன்னால் அனைத்து துயரங்களிலிருந்தும் நாம் விடுபட முடியும் அப்படிங்கிறார் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்திடலாம் அறுபத்தஞ்சு யுத்தம் அர்த்த சூழலில் என்ன யுத்தம் விவேகம் யுத்தம் தத்துவ விவேகம் யுத்தம்னா இவ்விதம் இந்த அறுபத்தி நான்காவது வரை சொல்லிய விதத்தில் தத்துவ விவேகம் இந்த தத்துவ விவேகம் என்னென்ன உண்மையை பற்றிய அறிவை விதாய அறிந்து கொண்டு இதுவரை சொல்லிய விதத்தில் இந்த உண்மையை பற்றிய அறிவை அறிந்து கொண்டு விதிவன் மனக அதை பிரித்தோம்னா விதிவத் மனக சாஸ்திரத்தில் சொன்னபடி மனதை ராவண இரண்யகசி போல சொன்னபடி மனசை அறிமுகப்படுத்தலை இங்கே என்ன சொல்றாரு மனசை எப்படி ஒருமுகப்படுத்தணும் சாஸ்திரத்தில் சொன்னபடி மனதை சமாதாய நிறுத்தும் பொழுது மனதை ஒருமுகமாக அதிலேயே நிலைபரச் செய்யும் பொழுது வரி ரெண்டாவது வரி விகலித சம்ஸ்ருதி பந்தக அதில் சம்ஸ்கிருதி பந்தகன்னா துயரம் சம்ஸ்கிருதினா துயரம் பந்தகன்னா பந்தம் துயரமும் பந்தமும் விகலித விசேஷமாக சென்று விடுகிறது விசேஷமாக போயிருதான் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக போயிருதுங்கிறார் துயரமும் பந்தமும் விசேஷமாக சென்று விடுகிறது அதன் பிறகு இந்த மாதிரி சாதனை செய்த பிறகு ப்ராப்னோதி பரம்பதக நரோ நச்சிராத்து இருக்க நரோ நரோன்னா நரக நரகன்னா மனிதன் இந்த மாதிரி துயரமெல்லாம் பந்தமும் துயரமும் நீங்கிய பிறகு நர மனிதன் பரம்ப அதுக்கு முதல் வார்த்தை மேலான பதத்தை கடைசி வார்த்தை நஜிராத் விரைவில் நஜிராத் விரைவில் பிராப்னோதி அதுக்கு முன்னாடி பரம்பத்துக்கு முன்னாடி இருக்க வார்த்தை பிராப்னோதி அடைகிறான் இந்த மாதிரி துயரமும் பந்தமும் விசேஷமாக சென்றுவிடுகின்றது அப்படி சென்ற பிறகு இந்த சாதனைகளாக செய்த பிறகு மனிதன் மேலான பதத்தை விரைவில் அடைகிறான் இவ்விதம் உண்மையை பற்றிய அறிவை அறிந்து கொண்டு சாஸ்திரத்தில் சொன்னபடி மனதை நிறுத்தும் போது துயரமும் பந்தமும் விசேஷமாக சென்று விடுகிறது அதன் பிறகு இவ்வாறு சாதனைகளை செய்த மனிதன் மேலான பதத்தை விரைவில் அடைகிறான் இதுவரை பார்த்த அறிவு என்ன அறிவு அதுதான் உண்மையான அறிவு உண்மையை பற்றிய அறிவு தத்துவத்தை பற்றிய அறிவு அதை எப்படி இதுவரை சொன்னது இப்படி நீ அறிஞ்சிக்கிறணும் அறிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா மனசை அதில் நிலை நிறுத்த வேண்டும் நிறுத்தினால் என்ன ஆகுது துயரம் போது பந்தம் போது பிறகு கொஞ்சம் கூடிய விரைவில் மேலான பதத்தை பிறவா நிலையை அவன் அடைகிறான் இங்கு ஜீவன் முக்தியை அடைகிறான் இறந்த பிறகு பிறவா நிலையாகிய விதேக முக்தியை அடைகிறான் வள்ளுவர் ஒரு குரல் சொல்கிறார் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு அறியாமை நீங்கி தெளிந்தவருக்கு அவர் கண்ட உண்மை இன்பத்தை தரும் துன்பமெல்லாம் அறியாமை நீங்கி தெளிந்தவருக்குங்கிறார் நல்ல தெளிவாயிட்டா அவர் கண்ட உண்மை பேர் தரும் அப்படிங்கிறார் பிராரப்தம் முடிஞ்ச பிறகு அவன் மோட்சத்தை அடைவான் அதற்கு ரெண்டு குரல் சொல்கிறார் மெய் மெ மெய்யுணர்தரில் பார்த்தீங்கன்னா கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறியங்கிறார் அதாவது நன்றாக கற்று மெய்ப்பொருள் கண்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறக்கும் துன்பமில்லை இந்த அறிவை நல்லா கன்று மெய்ப்பொருள் கண்டவருக்கு கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டவருக்கு இங்கே மீண்டும் மீண்டும் பிறக்கிற நிலைய கிடையவே கிடையாதுங்கிறார் பிறக்கும் துன்பம் இல்லை மீண்டும் மீண்டும் பிறக்கும் துன்பம் இல்லை அங்கே என்ன சொன்னார் இங்கே இன்பம் கிடைக்கும் உனக்கு இங்க மீண்டும் மீண்டும் பிறக்கும் துன்பம் இல்லைங்கிறார் அதே இதில் அந்த பிறவாமைக்கு இன்னொரு குரல் சொல்றார் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்புங்கிறார் நன்றாக ஆராய்ந்து உண்மையை உணர்ந்தவருக்கு நிச்சயமாக மறுபிறப்பு இந்த உண்மை தத்துவத்தை நன்றாக ஆராய்ந்து உண்மையை உணர்ந்தவருக்கு நிச்சயமாக மறுபிறப்பு இல்லைங்கிறார் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் அதனால் இங்கேயும் சந்தோஷம் சொல்லிட்டார் பிற பிறப்பு இல்லைன்னு வள்ளுவர் அங்கே என்ன மெய்ப்பொருள் கண்டவருக்கு உண்மையை உணர்ந்தவருக்கு கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டவருக்குங்கிறார் நல்ல படித்து தெரிஞ்சவருக்குங்கிறார் நீ தியானம் பண்ணி அப்படியே கண்டுபிடிச்சவர்கள்லாம் சொல்லலை அதனால குரு சாஸ்திரத்தின் மூலமாக படிக்கிறதுன்னு சொல்றார் இரண்டு இடத்துல நன்றாக கற்று மெய்ப்பொருள் கண்டவருக்குங்கிறார் ஓர்த்து உள்ளம் உள்ளது நன்றாக ஆராய்ந்து உண்மையை உணர்ந்தவருக்குங்கிறார் இங்கே விசாரணை குரு சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் இந்த அறிவை பெற வேண்டும்ங்கிறது வள்ளுவரும் சொல்றாரு இதில் மறைமுகமா இதில் இப்பயும் சந்தோஷம் கிடைக்கும் இறந்த பிறகு மீண்டும் பிறந்து பிறக்கின்ற துன்பம் இல்லைன்னு சொல்லிட்டார் நன்றியும் சொல்லிட்டார் நிச்சயமாக பிறப்பு இல்லைங்கிறார் சாங்க அடித்து சொல்கிறார் மீண்டும் பிறக்கும் தும் மற்ற ஈண்டு வாரா நெறி மீண்டும் இங்கே வர்ற நெறிங்கிறதே இல்லை அப்படின்ட்டார் அதனால் நாமளும் என்ன பண்ணணும் இங்கே இந்த முதல் அத்தியாயத்தில் டோட்டல் வேதாந்தத்தினுடைய சாரத்தை அழகாக சுருக்கி சொல்லியிருக்கார் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கார் பஞ்சதியில் இந்த முதல் அத்தியாயம் மட்டுந்தான் எல்லா விஷயமும் கலந்து வந்திருக்க அத்தியாயம் மற்ற அத்தியாயங்களில் வரும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி அதை நல்லா டெவலப் பண்ணுவார் அதன் மூலமாக எல்லா விஷயத்தையும் கொண்டு போவார் ஆனால் இதில் டோட்டலாக சில கொண்டு வந்திருக்கார் இந்த முதல் அத்தியாயம் மிச்ச அத்தியாயமெல்லாம் எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிடுவார் மற்ற விஷயங்கள் கம்மியாக இருக்கும் அந்த டாப்பிக்கை வச்சுக்கிட்டு நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போவார் இது வித்யாரண்ய சுவாமியினுடைய ஸ்பெஷல் இது நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை சுருக்கமாக பார்த்து நிறைவு செய்யலாம் முதல்ல மங்கள சுலோகம் இந்த அத்தியாயத்துடைய சாரத்தை திருப்பி சொல்கிறேன் இப்போ பிரார்த்தனை ஸ்லோகம் சொன்னார் அதுலேயே அவருடைய திறமையெல்லாம் அவர் காமிச்சார் குருவை பிரார்த்தனை பண்ணார் பிறகு இந்த அறியாமை தான் இந்த சம்சாரத்துக்கு காரணம் அதை நீக்குவது தான் வழிங்கிறது அந்த மங்கள ஸ்லோகத்திலே சொன்னார் ரெண்டாவது ஸ்லோகம் அனுபந்த சதுஷ்டயம் அதாவது இதை படிப்பதற்கு தகுதி என்னன்னு சொன்னார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் அனுபந்த சதுஷ்டயம் இல்லை அதை தகுதி இல்லை அதாவது என்னென்னா அனுபந்த சதிஷ விஷயம் என்ன அதற்கு தகுதி யாருக்கு அதை எப்படி செய்யணும் அதனுடைய பலன் என்னன்னு சொன்னார் அனுபந்த சதுஷ்டயம் பிறகு என்ன செய்ய போகிறேன்னு பிரதிஜை பண்ணார் பரம்பொருள் தத்துவத்தை விசாரம் செய்ய போகிறேன்னு சொன்னார் நீங்கள்லாம் சீக்கிரம் எளிதாக புரிஞ்சுக்கிறவங்களுக்காக சொல்கிறேன்னு சொல்லி ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் பிறகு மூணுலேருந்து பத்து வரைக்கும் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் என்ற கருத்து சொல்லப்பட்டது சுலோகம் மூணுலேருந்து பத்து வரைக்கும் நான் சத்வரூபம் சித் சொரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார் இந்த ஆனந்தம் விளங்கவில்லை அப்படிங்கிறது வந்துச்சு நான் இருக்கிறேங்கிறது தெரியுது இருக்கிறேங்கிற உணர்வும் இருக்குது நான் இருக்கிறேங்கிறது சத்து இருக்கிறேங்கிறத அறிவது சித்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இதை சொன்னால் புரிஞ்சிடும் நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னா அது எங்கே இருக்க ஆனந்தம் தான் கேட்போம் அதுக்கு தான் பிரதிபந்தம் இருக்கிறது அறியாமை என்ற தடை இருக்கிறதுன்னு சொன்னார் அதை வந்து பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் சம்சார காரணம் அவித்யா அறியாமை தான் இதற்கு தடை அப்படின்னு சொன்னார் இந்த அறியாமை எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே பதினஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சிருஷ்டி தத்துவத்தை சொன்னார் பிரம்மன் ஒன்று இருக்குது பிரகிருதின்னு ஒரு தத்துவம் மாயா அப்படிங்கிற ஒரு தத்துவம் அந்த மாயையில் சத்துவகுணம் இருக்கு ரஜோகுணம் இருக்குது தமோகுணம் இருக்கு இங்கே ரஜோகுணத்தை என்ன சொன்னார்னா மலித சத்துவம்னார் ரஜோகுணம்னு சொல்லலை சத்துவம் குறைந்ததுன்னார் அந்த சத்துவகுணத்தை பிரதானமாக வைத்து கடவுள் தத்துவம் ஈஸ்வர தத்துவம் வெளிப்படுகிறது சத்துவம் குறைந்தது இரஜோகுணத்தை பிரதானமாக வைத்து ஜீவன் தோன்றுகின்றான் சத்துவோ குணம் பிரதானமாக இருப்பதால் அவர் ஞானத்துடனே இருக்கிறார் யார் கடவுள் இவன் ஜீவன் என்ற தத்துவம் இந்த அறியாமை இரஜோகுண அம்சத்தில் வெளிப்பட்டதால் இவன் அப்பொழுதே அறியாமையில் தான் வெளிப்படுகிறான் இவன் வெளிப்பட்டதே அறியாமையில் தான்ங்கிறார் அது எப்படின்னு சொல்ல முடியாது ஆரம்பத்திலே இருக்கு அறியாமை ஜீவ தத்துவம் வெளிப்படும் பொழுதே அறியாமையுடன் வெளிப்படுகிறான் பிறகு தமோகுண பிரதானமாக வைத்து அந்த ஈஸ்வர தத்துவம் இந்த ஜகத்தை படைத்தது பிரம்மன் ஒரு தத்துவம் மாயின் ஒரு தத்துவம் ரெண்டும் சேருது சேரும் பொழுது அதில் ச எல்லாத்துலேயுமே எல்லா குணம் இருக்கு ரஜோகுணத்தை பிரதானமாக வைத்து கடவுள் என்ற தத்துவம் தோன்றியது ரஜோகுணத்தை பிரதானமாக வைத்து ஜீவன் என்ற தத்துவம் தோன்றியது இந்த கடவுள் என்ற தத்துவம் தமோகுண பிரதானமாக வைத்து இந்த அகில அண்ட சராசரங்களையும் படைத்தார் இந்த உலகம் தோன்றியது கடவுள் ஜீவன் உலகம் இது எப்படி வந்ததுன்னு சொன்னார் இது சிருஷ்டி பிறகு சம்சாரஸ்வரூபம் இந்த துயரம் சம்சார சக்கரம் எப்போ ஆரம்பிச்சிச்சு சக்கரம் டர் ஒரு வட்டம் போட்டு இதில் எங்கே ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியுமா ஒரு வட்டம் நீளம் கோடு போட்டால் இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடியுன்னு சொல்லிடலாம் வட்டத்தில் எங்கே சொல்லுவீங்க எங்களை வேணாலும் ஆரம்பிக்கலாம் எங்கே வேணாலும் முடிக்கலாம் ஆரம் சொன்ன ஒரு சம்சார சக்கரம்னார் அது எப்படின்னா ஒரு மனுஷன் வந்து செயல் செய்கிறானா எதுக்கு செய்கிறான்னு கேட்டால் சுகத்தை அனுபவிக்கிறதுனா சுகத்தை எதுக்கு அனுபவிக்கிறான்னா செயல் செய்கிறதுக்கு சாப்பிட்றது வேலை செய்ய வேலை செய்கிறது எதுக்கு இப்படியே உதாரணம் சொன்னார் கர்மம் டு போகம் போகம் டு கர்மம்னு சொல்லி இப்படி ஒரு சம்சார சக்கரத்தில் ஒரு ஜீவன் விளண்டு கொண்டு இருக்கின்றான் அவன் எப்படி வெளியே வர்றான் ஒரு பூச்சி உதாரணம் சொன்னார் ஒரு பூச்சி வந்து தண்ணியில் விழுந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு இலையை போட்டு அந்த வந்து எடுத்து அதை சொல்கிறார் ஒரு அலையிலேருந்து இன்னொரு அலை போதான் தப்பிக்கலாம் இன்னொரு அலை வந்து அடிச்சிட்டு போயிருந்தான் யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் ஒரு புண்ணியம் புண்ணிய கருமத்தினால் அந்த இலையிலேருந்து அது மீண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்வார் குரு சாஸ்திரம் ஒரு குருவானவர் அவனை மீட்டு கொண்டு வருகின்றார்ங்கிறார் குரு மூலமாக அதிலிருந்து விடுபட வேண்டும் அது முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தொம்பது முப்பது சம்சாரஸ்வரூபம்னர் அது ஒரு சக்கரம் போல்னார் பதினஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சிருஷ்டி தத்துவம் அவித்யாவை விளக்க சிருஷ்டி தத்துவம் இருபத்தொம்பது டூ முப்பது சம்சாரஸ்வரூபம் முப்பத்தொன்னூட்டு முப்பத்தி இந்த சம்சாரத்திலிருந்து விடுவது விடுவிடுவதற்கு நல்ல குருவை அடைய வேண்டும்னர் நல்ல குருவை சுரோத்திரிய பிரம்மன் இஷ்ட குருன்னு சொன்னோம் இன்றைக்கி எல்லாம் குருசாமி நிறையா இருக்குது எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க அவர் வந்து முறையாக படிச்சிருக்கணும் குரு யாருன்னு கேட்டால் அவர் முதல்ல சிஷியனாக இருக்கணும்பாங்க குருவுக்கு முதல் தகுதி அவர் ஒரு சிஷியனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு தகுதி பிறகு அந்த அறிவை பெற்று தெளிவு பெற்றிருக்கணும் வாழ்க்கையும் அப்படி இருக்கணும் அதில் அன்றைக்கி ரெண்டு விஷயம் பார்த்ததில்லை அதாவது சில பேர் வந்து ஏதோ பூர்வ ஜன்ம வாசனையினால் ஞானம் வந்திருக்கும் ஏதோ ஒரு சில வந்திருக்கும் அவர் நல்லா தபஸ் பண்ணியிருப்பார் நிறைய அபூர்வ ஆற்றல் இருக்கும் அவர் ஆசீர்வாதம் எல்லாமே சரியாக போயிடும் நல்ல வாழ்க்கையும் வாழ்வார் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணலாம் ஆசீர்வாதம் பண்ணலாம் ஆனால் அவர்ட்ட படிக்கக்கூடாதும்பாங்க அவர்கிட்ட போய் நீங்கள் வேதானந்தம் என்னப்பா கேட்குற எல்லாம் பொய்யிப்பா எல்லாம் மாயைப்பா எல்லாம் நித்தியாப்பா என்னத்தை போய் கேட்டுக்கிட்டு இருக்க போ அப்படின்டுவார் ஏன்னா அவர் முறையாக ஆனால் நல்ல ஞானி இன்னொருத்தர் இருக்கார் முறையா குருட்ட உட்காந்து படிச்சு தத்துவத்தை புரிஞ்சு கட்டுருக்காரு அவன் எப்படி வர்றனா எந்த சூழ்நிலை அவனுக்கேற்ற உபதேசம் பண்ணுவார் நீ முதல்ல பூஜை பண்ணும்பார் நீ ஜபம் பண்ணும்பார் உடனே எடுத்து எடுப்பில் ஞானத்தை சொல்லிட மாட்டேன் முறையாக படித்த குரு அதே நேரம் வாழ்க்கை வந்து அவர் சரியில்லாமல் கூட இருக்கலாம் சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க வாழ்க்கையில் மோசமாக வாழ்வாங்க அவற்றை படிக்கலாம் அவர் வாழ்க்கையை பின்பற்றக்கூடாது இந்த ஞானம் படிக்காமல் ஞானம் பற்றார் அவர் வா நல்லா வாழ்வார் தபஸ் அவர் வாழ்க்கையை பார்க்கலாம் ஆனால் அவரை படிக்கக்கூடாது இருப்பாங்க இன்னொருத்தர் இருக்கார் ரெண்டும் நல்லா படிச்சிருக்கார் படிச்சது தகுந்த மாதிரி வாழ்கிறார் அவர்கிட்ட படிக்கவும் செய்யலாம் அவர் வாழ்க்கையும் பின்பற்றலாம் ஸ்ரோத்திரிய பிர பிரம்மனிஷ்ட குருன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஆச்சாரியரை அடைந்து இந்த ஞானத்தை பெருவாயாக முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சொன்னார் பிறகு முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் ஷிரவணம் இதுதான் நம்ம வேதாந்தத்தில் செய்கிற சாதனையில் முதல் சாதனை பக்தியோகம் கர்மயோகம் எல்லாம் என்னென்னா பக்தி யோகம் எல்லாத்துலேயும் கலந்து பக்திங்கிறது எல்லாத்துலேயுமே கலந்துருக்கோம் கர்மயோக சாதனை இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இங்கே வந்தவுடனே வேதாந்தம் ஞான யோகத்துக்கு வந்தால் ஸ்ரவணம் முதல்ல குருட்ட உட்காந்து படிக்கிறது இந்த சாதனையை சொல்லும் பொழுது இங்கே இந்த அத்தியாயத்தில் சொன்னது பஞ்சகோஷ விவேகத்தை சொன்னார் இந்த சரீரத்தை ஐந்து கோஷமாக பிரித்தார் கோஷம்னு என்ன கவசம்னு அர்த்தம் ஐந்து கோஷங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை இந்த ஐந்து கோஷங்கள் மறைத்திருக்கிறதுன்னு சொல்லி அஞ்சு கோஷம் சொன்னார் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் சொல்லி மூணு சரீரத்தை அஞ்சு கோஷமாக பிரிக்கிறாங்க அதாவது இந்த ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜானமய கோஷம் வந்து சூக்ஷம சரீரம் ஆனந்தமய கோஷம் காரண சரீரம் இப்படி பிரித்து என்ன பண்ணார்னு சொன்னீங்கன்னா அன்பய வதிரேக நியாயத்தின் மூலமாக ஆத்மாவிலிருந்து அனாத்மாவை அனாத்மாவிலிருந்து ஆத்மாவை Panja பஞ்சகோஷம் மூன்று சரீரம் என்பது அனாத்ம தத்துவம் இது ஆத்மாவை மறைத்திருக்கிறது இதற்கு ஒரு நியாயத்தை பயன்படுத்தினார் அன்வை எதிரேக்க நியாயம் அந்த நியாயத்தை பயன்படுத்துவதற்கு மூன்று அவஸ்தையை எடுத்துக்கிட்டார் கனவு நிலை உறக்க நிலை சமாதி நிலை இந்த மூன்று அவஸ்தையை எடுத்துக்கிட்டு இந்த மூன்று சரீரமும் ஆத்மா அல்லன்னு சொல்லி பிரிச்சார் எது இருந்தால் எது இருக்குமோ எது இல்லை என்றால் எது இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற அன்பை எதிரேக நியாயம் இருக்குது அதில் எது இருந்தால் எது இருக்காதோ எது இல்லாவிட்டாலும் எது இருக்குமோ அதை வந்து வேற ஒரு பேரில் சொன்னோம்ல அந்த நியாயத்தை பயன்படுத்தி என்ன பண்ணார் இதை பிரித்து ஆத்மா வேறு அனாத்மா வேறுன்னு சொல்லி பிரித்தார் பிறகு இது யுக்திபூர்வமாக பிரித்தார் பிறகு தத்துவ சொல்லி இந்த மகா வாக்கியத்தை எடுத்துக்கிட்டார் நீ அதுவாக இருக்கிறாய் இதை என்ன பண்ணார்னா பாகத்யாக லட்சணையின் மூலமாக பிரித்தார் நீ என்ன நம்ம ஜீவன் ஜீவன்ட்ட என்ன இருக்கு பிரம்ம தத்துவம் இருக்கு இந்த அனாத்ம தத்துவம் இருக்கு இந்த உடல் சரீரமெல்லாம் இருக்கு பிரம்மன் கிட்ட கடவுள் என்ன இருக்கு பிரம்ம தத்துவம் இருக்கு இந்த மாயா தத்துவம் இருக்கு சத்துவகுண பிரதானமாக வச்ச மாயே அவர்கிட்ட இருக்கு ரஜோகுண பிரதமான வச்ச மாயே நம்ம பிரம்மன் இருக்கு இதனுடைய பிரதிபிம்பம் இருக்கு அவர் என்ன சொன்னார் பிரம்மனை வச்சுக்க அந்த மாயைங்கிறது வந்து போகிறது இந்த சிருஷ்டி இந்த உலகம் அன்னைக்கு படைச்சிருப்பார் பிறகு ஒரு நாள் கம்ப்ளீட் இல்லாமல் ஆயிக்கிடுவார் எல்லாம் படைத்து இல்லாமல் போயிடுற ஆனால் பிரம்மன் இருக்கும் ஆத்மாங்கிறது இருக்கும் இந்த உடல் மட்டும் இல்லை எத்தனையோ கோடிக்கணக்கான உடல் வந்துட்டு வந்துட்டு போயாச்சு இது வந்து போகிறது பொய் காட்சிக்கும் உண்மையாக இருக்குது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உண்மையாக இல்லை அதை நீக்கிட்டு பார்த்தா தத்துவ அதுவாக இருக்கிறான் இது சாஸ்திரமே சொல்லியிருக்கு முதல்ல சொன்னது நம்ம இப்போ அறிவு கேட்டுற மாதிரி சொன்னார் யுக்தி பூர்வமாக இங்கே சாஸ்திரப்படி சொல்லி நீ வேறு இந்த உடல் வேறு என்று சொல்லி பிரித்து பிரம்மணம் ஒன்றுன்னு பிரித்தார் இது சிரவணம் பிறகு மனனம் மனநம்னா என்னென்னா என்னதான் புரிஞ்சாலும் கூட சந்தேகம் வந்துவிடும் இதில் ஆறாவது அத்தியாயம் நினைக்கிறேன் அதில் அதாவது எத்தனை மதங்கள் எப்படியெல்லாம் கடவுள் தத்துவத்தை பிரித்து சொல்ல முடியுமோ குழப்ப முடியுமோ எத்தனை மதவாதிகள் இருக்காருன்னு சொல்லி அதை ஒரு அத்தியாயத்தில் பிரித்து பிரித்து வளர்க்குறார் இது இந்த அடிப்படையில் பொய் இது இந்த அடிப்படையில் பொய் இது தான் உண்மையை நிறுவனம் பண்ணுவார் எல்லா மதவாதியும் கூப்பிட பௌத்த மதம் எல்லாம் அன்னைக்கு இந்தியாவில் இருந்த மதங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நிராகரணம் பண்ணுவார் ஏன்னா இன்னொருத்தர் வந்து நீ நினைக்கி நீ சொல்கிற படித்ததான் பொய்ப்பா தேவையில்லை வரட்டு வேதாந்த நேரம் சொல்லிடுவாங்க எதுக்கு போய் சும்மா போய் வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்க நல்ல ஒரு ராமான்னு சொல்லி போதும் அப்படின்ட்டுலாம் வேறு நேரத்தை கெடுத்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படிப்பட்ட சந்தேகம் வரும் பொழுது அதை நீக்குவது மனநம் அப்படின்னார் இதில் மனநத்தில் பார்த்தோம் ஒரு விஷயத்தை ஒரு சா இந்த உலகத்தில் இருக்கு எதை விளக்கம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலோ அது தோஷம் வந்துடும் விளக்கவே முடியாதுன்னு சொன்னார் பிரம்மன் எதரோடும் சம்மந்தப்படாதது நீ சம்மந்தப்படுத்தி எப்படி விளக்குறேன்னு கேட்டான் இவ் உலகத்தில் நீ என்னத்தை சொன்னாலும் அதை விளக்குனேன்னா அங்கே தோஷம் அஞ்சு தோஷத்தை சொன்னார் அதனால் விளக்கவே முடியாது இங்கே ஒரு சம்மந்தம் இருக்குது சத்தியமித்தியா சம்பந்தம் பிரம்மனுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒன்று பொய்யா இருக்குது பொய்யை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து அதிலேருந்து அதை சம்மந்தப்படுத்தி உண்மையிலே சம்பந்தம் இல்லைன்னு நிறுவனம் சொன்னார் இது மனநம் பிறகு ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி வரை நிதித்தியாசனம் என்ற சாதனை இப்போ நம்ம பார்த்தது அதில் என்ன பண்ணார் விபரீத பாவனை நிதித்தியாசனத்தில் ரெண்டு விதமான நிதித்தியாசனம் பார்த்தோம் ஒன்று சாமானிய நிதித்தியாசனம் விபரீதமான இன்னொன்று ஸ்பெஷல் நிதித்தியாசனம் விசேஷமான நிதித்தியாசனம் ஏன்னா நம்மகிட்ட ரெண்டு விபரீத பாவனை இருக்குது ஒன்று எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான விபரீத பாவனை நான் உடல் நான் மனம் அப்படிங்கிறது இது எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் வந்தது இந்த விபரீத பாவனையை போக்குவரத்து தத்துவத்தை நீங்கள் எப்போ வேணாலும் சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் அது போய்கிட்டே இருக்கும் பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது எங்கே ட்ரெயினில் போகும்போது சும்மா உட்காந்துருக்கும் சிந்திக்கலாம் விசேஷமான விபரீத பாவனைனால் நாம் எதுலயாவது பாதிக்கப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருப்போம் அந்த பாதிப்பு நம்ம மனசை விட்டு போகாது அதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கணுங்கிறார் உட்காந்து முறையாக உட்காந்து தியானம் பண்ணணுங்கிறார் அதில் இன்னொன்று சொன்னார் இந்த நிதித்தியாசம் எதற்குன்னு சொல்லி பார்க்கும்போது நாம் பார்த்தோம் நாம் கொஞ்சம் சாதனை பண்ணி இந்த வாழ்க்கைக்கு வந்திருப்போம் தத்துவம் புரிஞ்சுருக்கோம் சிரவணத்திலே ஞானமெல்லாம் வந்திருக்கோம் ஆனால் நல்ல சாதனை பண்ணியிருக்க மாட்டோம் அப்போ ஞானம் வந்த பிறகு உட்காந்து தியானத்தை பண்ணு அப்போ ஓம் நம ஓம் நமோ நாராயணன் தியானம் பண்ண விட்டு போட்டு இங்கே அகம் பிரம்மாசுவின்னு தியானம் பண்ணேன் உட்காந்து பொறுமையாக உட்காந்து அசங்கக அகம் சுத்தக இப்படிங்கிற தத்துவ விஷயத்தை எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணு இது ஒரு நிதித்தியாசனம்ன்றார் இந்த நிதித்தியாசனம் தியானம் என்பது உயர்ந்த நிலைக்கு போனால் சமாதி அப்படின்னார் சமாதியில் நிர்விகல்ப சமாதி சவிகல்பமாதின்னு பிரித்தோம் சமாதினா என்னென்னா இந்த தியானம் முதிர்ச்சி அடைவது சமாதி அதாவது வெளி சிந்தனையே இல்லை வெளி சிந்தனை எதுவுமே இல்லை நான் இந்த விஷயத்தை தியானிக்கிறேன் அந்த விஷயம் இருக்குது நான் இருக்கின்றேன்கிற உணர்வு இருக்குது இந்த தியானம் செய்து கொண்டிருக்கின்றேங்கிற உணர்வு இருக்குது இந்த மூணு இருந்தால் அது சவிகல்ப சமாதி வெளி விஷயம் ஒன்றுமே வரல வெளி விஷயம் வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் தியானம் இங்கே உட்காந்துருக்கேன் என் கிளாஸ் கேட்குறீங்க இந்த கிளாஸ் சப்தம் கேட்குது இந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு எண்ணம் இருக்குது கேட்டுக்கிட்டு இருக்கேங்கிற எண்ணெய் அந்த சப்தம் உள்ளே போ நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்குது வீட்டு விஷயமோ வெளி விஷயம் எதுவும் வரலேன்னா இதுவும் சவிகல்ப சமாதி மூணு இருக்குது நான் இருக்கிறேன் இந்த விஷயம் உள்ளே போய் கொண்டு இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன்ற சிந்தனையை தவிர வேறு சிந்தனை வரலைனா இது சவிகல்ப சமாதி வெளி விஷயம் வந்து வந்து போகுது இந்த விஷயம் உள்ளே வருது ஓம் நம சிவாயின்னு தடவை கரெக்டாக இருக்குது பத்தாவது தடவை வீட்டுக்கு போயிடுச்சு ஒரே வருது இது தியானம் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணாலும் வெளி விஷயம் வரல அந்த ஒரு சிந்தனை மட்டும் இருக்குது ஆனால் அதை எண்ணிக்கொண்டிருக்கின்றேங்கிற என்ன இருக்குது நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருந்தால் சவிகல்பமாதி இதில் இந்த ஓம் நம சிவாயா மட்டும் இல்லை அகம்பிரம்மாஸ்மி மட்டும் இருக்குது நான் இருக்கேங்கிற உணர்வே இல்லை இந்த தியானம் நடைபெற்றுக்கொன்றின் உணர்வே இல்லை தூக்கத்தில் அறியாமை மட்டும்தான் இருக்கும் நான் தூங்கிக்கிட்டு உணர்வும் இருக்காது தூங்குகின்ற செயல் நடைபெற்றிருக்கிற உணர்வு இருக்காது நான்குற உணர்வு அங்கே இருக்காது ஆனால் விழிச்ச பிறகு அறியாமை என்று நான் நன்கு தூங்கினேங்கிறது விழிச்ச பிறகு தெரியும் சமாதிலையும் இந்த நான்கிற உணர்வும் இந்த தியானம் நடைபெற்றுக்கொண்ட உணர்வும் இல்லாமல் எந்த விஷயத்தை தியானம் பண்ணி கொண்டு அது மட்டும் இருந்தால் அது நிறுவிகல்பமாஜ் ஆனால் அப்போ தெரியாது டைம் போடுறதுன்னு தெரியாது தூக்கத்தில் டைம் போடுறது தெரியாத மாதிரி அதுலேயும் டைம் தெரியும் விழித்த பிறகு நான் இந்த மந்திரத்தில் மட்டும் இருந்தேன் ஆனால் எவ்வளோ நேரம் இருந்தேன் டயத்தை பார்த்தாதே தெரியும் ரெண்டு நாள் கூட அவர் இருந்திருக்கலாம் ஆனால் டயம் பண்ண தெரியாது சகுவின் சவிகல்பத்தில் டைம் தெரியும் தூக்கத்தில் நீங்கள் அஞ்சு மணி நேரம் சரி அஞ்சு நிமிஷம் தூங்குனாலும் சரி விழித்து டயத்தை பார்த்த பிறகு நேரம் தூங்கினு தெரியும் விழிச்ச பிறகுதான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்கிறது தெரியும் அது மாதிரி சமாதி நிர்விகல்பமாஜிலேருந்து வந்த பிறகுதேன் இந்த விஷயத்தை நான் தியானித்து கொண்டிருந்தேங்கிறது தெரியுமா அப்போ தெரியாதான் அங்கே நான்கிற உணர்வும் இல்லை இதை செய்கின்றேன் இது சவிகல் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம விரிவாக பார்த்தோம் இந்த நிதித்தியாசனம் சவிகல்பமாஜியினுடைய பலன் என்ன விபரீத பாவனை நீங்கும் அனைத்து தடைகளும் நீங்கும் எல்லாம் நீங்கி என்ன ஆகுது இங்கேயும் ஆனந்தம் இறந்த பிறகு பிறவா நிலைங்கிற ஒரு மோட்சத்தை அடைவோம் ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்படின்னார் பிறகு இதில் சொன்னார் இந்த ஞானம் கூட பரோட்ச ஜஞானமே உனக்கு பலனை கொடுக்கும் கடைசியில் சொன்னார் இந்த பலனை பரோட்ச ஜ்யானம் அபரோக்ஷானம்னு பிரித்து முதல்ல புரிகிறது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறது பிறகு அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறது முதல்ல பலன் கிடைக்காம இருக்கு பிற பலன் கிடைக்கிறது இப்படி ஆனால் பலன் கிடைக்காமல் இருந்தாலும் முந்நூறு பலன் கிடைக்கிது என்ன பலன் கிடைக்கும் சித்த சுத்தின்னு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பலன் கிடைச்சிக்கிட்டே வந்து கடைசியில் முழுமையாக இந்த பலன் கிடைக்கும் சொல்லி பரோட்ச ஜஞானத்திலும் பலன் அபரோட்ச ஞானத்திலும் பலன் சொல்லி இந்த குரு சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் கிடைக்குங்கிறத இங்கேயும் வலியுறுத்தினார் முதல்ல சொன்னார் இங்கேயும் வலியுறுத்தி இந்த அத்தியாயத்தை இந்த தத்துவத்தை புரிந்து இதையே மனதில் ஒருமுகப்படுத்தி இதிலேயே நிலை நாம் இப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கலாம் இறந்த பிறகு விரவா நிலையை அடையலாம் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்தார் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிகி ஜெய்